எந்த ஒரு சின்ன விஷயமும் அவனுடைய வீட்டிலிருந்து விடுபட்டு போகாது எந்த ஒரு அணுவாக இருந்தாலும் அவனுடைய அறிவு இல்லாமல் அவனுடைய அறிவு சம்பந்தப்படாமல் அது நிகழ்வது கிடையாது என்ற விவரமும் முன்னாலும் சொல்லப்பட்டு இந்த ஆயத்தில் அல்லாஹால வேறொரு கருத்தை சொல்லுகின்றான் வழக்கது அலிம் நல் முஸ்தி மீன மின்கும் வழக்கது உங்களிலிருந்து முந்தியவர்களையும் திட்டமாக நாம் அறிவோம் அறிந்துள்ளோம் அலீம் முஸ்திரின் உங்களின் பின்னோர்களையும் திட்டமாக நாம் அறிந்துள்ளோம் என்று அல்லாஹல குறிப்பிடுகின்றார் முன்னோர்களையும் பின்னோர்களையும் அறிந்திருக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய இந்த வாசகம் பல கருத்துக்களை கொண்டதாக அமைய வலமாக்கள் முகசிரின்கள் முதல் கருத்தாக சொல்லப்படுவது அல்லாஹாலாவுடைய அறிவுக்கு எந்த பொருளும் மறைந்ததல்ல லா யஃபா அலைநா ஷைவும் மின் அகவாலிக்கும் உங்களுடைய விஷயங்களிலிருந்து எதுவுமே நமக்கு மறைந்ததாக இல்லை என்பதைத்தான் முன்னோர்களையும் பின்னோர்களையும் நாம் அறிந்துள்ளோம் என்று அல்லாஹத்தாலா குறிப்பிடுகின்றான் என்று பொதுவான ஒரு விளக்கம் அந்த விளக்கமே போதுமானது அதற்குள்ளே எல்லா கருத்துகளும் உண்டு அல்லாஹாலாவுடைய பரிபூர்ணமான அறிவையும் அவனுடைய ஆற்றலையும் தெரியப்படுத்தக்கூடியதாக இந்த ஆயுத்தமைந்திருக்கின்றது சரி முஸ்தாகுதீமின் முன்னோர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு முன்னால் சென்றவர்கள் என்று ஒரு பொருள் அதாவது இறந்து விட்டவர்கள் உங்களிலே யார் யார் இறந்து விட்டிருக்கின்றார்களோ அவர்களையெல்லாம் நாம் அறிவோம் முஸ்தாக பிண்டியவர்கள் என்று சொன்னால் இன்னும் இறக்காமல் ஒரு உயிருடன் இருக்கின்றார்களே அவர்களையும் அறிவோம் என்று அர்த்தம் இப்படி ஒரு பொருள் செய்யப்பட்டிருக்கிறது அதுமலேஸ்லாத்திலிருந்து இதுவரைக்கும் எவ்வளவு பேர் இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற கணக்கு ஏற்றாவது இருக்குதா உலகத்தில் யார்கிட்ட கேட்டாலும் சொல்ல முடியாது ஒரு நாட்டிலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் பிறப்பு இறப்பு கணக்கு எழுதி வைத்திருப்பார்கள் ஆனால் எழுதி வைக்கப்பட்ட அந்த கணக்குகளும் கூட தப்பாக இருக்கலாம் இறந்தவங்க பூராத்தையும் எழுதி வைக்க முடியாது சில பேரை பதிவு பண்ணாமல் இருக்கலாம் பதிவு சிறுதாரி பதிவு பண்ணாமலும் இருக்க ஒரு ஊர் எடுத்துக்கொண்டா இப்ப சென்னை மாவட்டம் என்று எடுத்துக்கொண்டால் சென்னை மாவட்டத்தில் கார்பரேஷன் மூலமாக பதிவு செய்யப்பட்ட ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு அல்லது ஒரு பத்து வருஷத்துக்குள்ள கணக்குகளை சொல்லலாம் உலகம் படைக்கப்பட்ட காலத்தில் இதுவரைக்கும் எத்தனை பேர் பிறந்தாங்க யாரும் சொல்ல முடியாது அல்லாஹ் சொல்லுகின்றான் வலப்பதாலிம் முஸ்திமீன் மின்கோம் உங்களிலிருந்து யார் முன்னாலே சென்று விட்டார்களோ அவர்களையும் நாம் அறிந்துள்ளோம் எத்தனை பேர் மூத்திருக்கிறாங்க இதுவரைக்கும் ஏன்னா படைத்ததே வந்தானே அப்பமா இறந்தவங்களுக்கு தெரியாது அறிந்துள்ளோம் அதே போன்று முஸ்திரின் பிந்தியவர்கள் சொன்னால் இப்பொழுது யார் உயிரோடு இருக்கின்றார்களோ அவர்களையும் அப்படின்னு அர்த்தம் அல்லது இனிமேல் யார் பிறக்க போகின்றார்களோ அவர்களை முஸ்தக்திமீன் என்பதற்கு இப்படியும் ஒரு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கின்றது முந்தியவர்கள் என்று சொன்னால் இதுவரைக்கும் வராதவர்கள் இதுவரைக்கும் வந்தவர்கள் இதுவரைக்கும் ஆதமலை இருந்து இதுவரைக்கும் வந்தவர்கள் பிறந்தவர்கள் எவ்வளவு பேர் இப்ப இருக்கிறவங்க இறந்து போனவங்க எல்லாத்தையும் சேர்த்து முஸ்தக்திமீன் முஸ்திரீன் என்று சொன்னால் பிந்தியவர்கள் கியாமத்தினால் வரைக்கும் உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் இனிமேல் எவ்வளவு பேர் வருவாங்க அதையும் நாம் தெரிந்திருக்கின்றோம் என்னொரு கருத்து அல் முஸ்தி அல் அவன் அல் முஸ்தீன் அல் ஆஹிர ஒவ்வொரு காலத்திலும் அந்த காலத்திற்கு முன்னால் உள்ளவர்கள் எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க இறந்தவர்கள் இருந்தவர்கள் எவ்வளவு பேர் இது இப்போ இதுக்கு பின்னால இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு பேர் என்பதையும் நாம் தெரிந்திருக்கின்றோம் என்று மற்றொரு கருத்து அதே போன்று முஸ்தக்திமீன் என்பதற்கு மண்லாபில்லா பாய் இதுவரைக்கும் எத்தனை மனிதர்கள் தோன்றியிருக்கின்றார்கள் தந்தை தாய்மார்களுடைய தாயுடைய வயிறுகளில் இருந்து கர்ப்பங்களில் இருந்து தோன்றியவர்கள் எத்தனை பேர் அவர்களிலே முழுமையாக உயிரோடு பிறந்தவர்கள் எத்தனை பேர் உயிர் இல்லாத பிறந்தவர்கள் எத்தனை பேர் இது முஸ்தக்மின் முன்னால் உள்ளவர்களை நாம் அறிந்திருக்கின்றோம் அதே போன்று இனிமேல் வரக்கூடியவர்களிலே எத்தனை பேர் உயிரோடு இருக்க இருப்பார்கள் எத்தனை பேர் இறந்து பிறப்பார்கள் என்பதையும் நாம் தெரிந்திருக்கின்றோம் என்று ஒரு அர்த்தம் அல்லது முன்னோர்கள் அப்படின்னு சொன்னால் முழுமையான உருவம் பெற்ற மனிதர்கள் எத்தனை பேர் முழுமையான உருவம் பெறாது உலகத்திலே பிறந்தவர்கள் எத்தனை பேர் ஆறு மாசம் அஞ்சு மாசம் நாலு மாசம் குறை பிரசவமாக ஆக்கப்படுகின்றது சதை கட்டியாக சில குழந்தைகளை பார்க்கிறோம் கண்ணு காது மூக்கெல்லாம் இருக்கும் ஆனால் சரியாக இருக்காது பார்ப்பதற்கே நமக்கு பயமாக இருக்கும் அந்த குழந்தைய உயிர் இருக்காது உயிர் இல்லாமல் வயிற்றிலிருந்து வெளியே வந்துவிடும் கண்கள் அறை குறையாக இருக்கும் காதுகள் அறை குறையாக இருக்கும் கால் அறை இருக்கும் இன்னும் வடிவம் பெறவில்லை முழுமை பெறவில்லை அந்த நிலையிலே பிறந்து இப்படி எத்தனை பேர் பிறந்தவர்கள் எத்தனை பேர் பிறக்க போபவர்கள் எத்தனை பேர் என்பதையும் நாம் தெரிந்திருக்கின்றோம் சரி முஸ்தாதிமீன் அப்படின்னு சொன்னால் இன்னொரு அர்த்தம் வணக்க வழிபாடுகள் செய்வதிலேயும் நன்மைகளை செய்வதிலேயும் முந்தியவர்கள் எத்தனை பேர் எத்தனை பேர் முந்தியவர்கள்னா அதாவது அதிகமாக வணக்க வழிபாடுகளை செய்து அதிலே முதலிடம் பெற்றவர்கள் எத்தனை பேர் அல் முஸ்தாகின் வணக்க வழிபாடுகள் நன்மைகள் செய்வதிலே பின்தங்கியவர்கள் எத்தனை பேர் தோல் தோல்வியுற்றவர்கள் எத்தனை பேர் ஜெயித்தவர்கள் எத்தனை பேர் தோல்வியுற்றவர்கள் எத்தனை பேர் முந்தியவர்கள் அப்படின்னு சொன்னால் ஜெயித்தவர்கள் வெற்றி பெற்றவர்கள் பிந்தியவர்கள் அப்படின்னு சொன்னால் தோல்வியூற்றவர்கள் இவர்கள் எத்தனை பேர் என்பதையும் நாம் தெரிந்திருக்கின்றோம் அதே மாதிரி முஸ்தஹிமீன் முந்தியவர்கள் அப்படின்னு சொன்னால் தொழுகைக்கு முந்தியவர்கள் எத்தனை பேர் தொழுகைக்கு பிந்தியவர்கள் எத்தனை பேர் அப்படிங்கிறதையும் நாம் தெரிந்திருக்கின்றோம் தொழுபவர்களே குறைவானவர்கள் உலகத்தில் தொழுகையில் முதல் வக்து முதல் நேரத்திலே வந்து தொழக்கூடியவர்கள் எத்தனை பேர் நேரம் தவறி தொழக்கூடியவர்கள் எத்தனை பேர் என்பதையும் நாம் தெரிந்துள்ளோம் அந்த அர்த்தமும் அதற்கு பொருத்தமானதும் இதெல்லாம் வளமாக்கல் மகசீர சொல்லக்கூடிய கருத்து அதே மாதிரி தொழ வரக்கூடியவர்களே முதல் சப்பிலே நிற்பவர்கள் எத்தனை பேர் பிந்திய சப்பிலே நிற்பவர்கள் எத்தனை பேர் என்பதையும் நாம் தெரிந்திருக்கின்றோம் ஏன்னா முதல் சஃப்ல இடம் பிடிப்பது என்பது மிகப்பெரிய காரியம் சொன்னார்கள் ரெண்டு விஷயங்கள் முதல் சஃபிலே நின்று தொழுவதிலேயும் எவ்வளவு நன்மைகள் இருக்கின்றன என்பதை மனிதர்கள் தெரிந்திருந்தால் தும்ம லா லம் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு கொள்வார்கள் நான் தான் முதல் சப்பில் நிற்பேன் நான் தான் பாங்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி போட்டி போடுவாங்க கடைசியில் என்ன ஆகுன்னு கேட்டால் சீட்டு பேர் எழுதி போட்டு சீட்டு குளிக்கி போட்டு யாருடைய பெயர் வருகின்றதோ அவர் முந்தின சப்பிலை அதே மாதிரி பாங்கு சொல்கிறதுக்கும் அனுமதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு போட்டி போடுவாங்க கடைசியில் என்ன ஆகணும் நான் நீ சொல்லி போட்டி வந்து நான் தான் நிற்பேன் முந்தின நீ தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிகள் வலிமையாக கூடிய நேரத்தில் சீட்டு புலுக்கி போட்டு பார்த்து யாருடைய பெயர் வருகின்றதோ அவள் மு முதல் சப்பில நீக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் ஆனால் ஜனங்களுக்கு என்னுடைய உமத்தினர்களுக்கு முதல் சப்புல என்ன நன்மை இருக்குது பாங்க சொல்றதில் என்ன நன்மை இருக்குது தெரியல தெரிந்திருந்தால் சீட்டு போடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பிளஸ் அவர்கள் சீட்டு போட்டு பார்த்து குலுக்கி சீட்டு எடுத்து குலுக்கி போட்டு பேர் வந்தால் அந்த பேர் வரக்கூடியவர்கள் மட்டும் சப்பில நீக்கி முந்தின சப்புளை நீக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு ஒரு ஹதீஸ் ஆனா இதுல இன்னொரு கருத்து இருக்குது சொல்லணும் முந்தினசப்ல நிக்கணும் அப்படின்னு சொல்லி பேர் பல பேர் வந்து உட்கார்றாங்க முந்தினசப்ல நிக்க கூடியவர் என்ன தரம் உள்ளவராக தகுதி உள்ளவராக இருக்கணும் அப்படின்னு ஒண்ணு இருக்குது அதே நீ மின்கும் உங்களில் நல்ல அறிவுடையவர்கள் எனக்கு பக்கத்தில் நிற்கட்டும் என்பதாக சொன்னார் அதாவது முந்தினசப்ல நிக்கக்கூடியவர் இமாவுக்கு பின்னால நிக்கக்கூடியவங்க தொழவைக்க தெரிஞ்சவராக இருக்கணும் கிராத்துடைய சட்டங்கள் தெரிஞ்சவராக இருக்கணும் தஜ்வீஸ் சட்டம் தெரிஞ்சவராக இருக்கணும் இங்கே எல்லோரும் வந்து நின்றுக்கிறாங்க குந்து நெசப்பில் அப்படி நிற்கக்கூடாது ஏன்னா இமாமுக்கு ஏதாவது ஒரு கோளாறு ஏற்பட்டு அவர் தொழுகையை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா பின்னால் இருக்கிறவர்கள் கையை காட்டிட்டு இவர் வெளியே போயிவிடுவார் பொழு முறிஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க அதில் தொண்டையை புரிச்சிக்கிச்சு ஓத முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு இமாம் வெளியேறி போக வேணும் பின்னால் இருக்கிறதான் துவைக்க தொழுவைக்கணும் பின்னால் நிற்கக்கூடியவர் பூரா முகமது முத்துலாக்காக இருக்கிறாங்க ஒருத்தரும் தோல்வியைக்கு தெரியல அப்படின்னு வச்சுங்க இப்போ என்ன பண்ணுவார் ரெண்டாவது சப்புலேருந்து ஒருத்தர் இவரை தாண்டிக்கிட்டு வரணும் அவருக்கும் தெரியலன்னா அப்புறம் அதனால் தெ இப்போ இந்த சட்டத்தை அரபு நாட்டினாவை பார்க்கலாம் மக்காவில் மதியனாவில் பார்க்கலாம் மக்காவில் இமாமுக்கு நேராக பின்னால் நிற்கக்கூடிய சப்பில் உள்ளவர்கள் ஒரு பத்து பேராவது ஆலிம்களாக ஹாஃபிபுகளாக நிற்பார்கள் குறிப்பாக ரமலான் மாதத்தில் இங்கே பார்த்தீங்கன்னு பின்னால் நிற்கக்கூடியவங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு நூறு இரநூறு பேர் கூற ஹாபிஸ்களாக நிற்பார்கள் இந்த இமாம் தவறிப்போனால் எடுத்து கொடுப்பதற்காக பின்னால் நிற்பாங்க மதியனாவிலேயே நம்ம பார்க்கலாம் அது மாதிரி அது ரசூல்லாய் சலாஹன் சொன்ன சட்டம் லி அலினி மின்கும் உங்களிலிருந்து எனக்கு அடுத்து இருக்கக்கூடிய அடுத்து இருக்க வேண்டும் உளுள் அஹலாமி அல்முகா அஹலாமில் முகான்னு சொன்னால் அறிவுடையவர்கள் அறுத்தம் ஆனால் அந்த அறிவுடையவர்கள் சொன்னால் தீன் சம்பந்தப்பட்ட தொழுகை தொழ தொழுகை சம்பந்தப்பட்ட அறிவுடையவர்கள் என்பதாக இது முதல் சப்புல மு எவ்வளோ நன்மை இருக்கின்றது என்று தெரிந்தால் அவர்கள் இப்படி போட்டி போட்டுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் வழக்கது அலிம் நாள் முஸ்தகதிமீன் அப்படின்னு சொன்னால் முந்தின சப்பிலை யார் வந்து நிற்கின்றார்கள் என்பதையும் அதே மாதிரி சப்புகளிலே பிந்திணிக்கக்கூடியவர்களையும் நான் நாங் நாம் அறிந்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹல சொல்லுகின்றன அதேபோன்று முஸ்தகதிமீன் என்று சொன்னால் போர்க்களத்திலே முதல் சப்பிலே முதல் அணியிலே நிற்கக்கூடியவர்கள் யார் போர்க்களத்திலே பிந்தி நிற்கக்கூடியவர்கள் யார் என்பதையும் நாம் தெரிந்திருக்கின்றோம் ஏன்னா இந்த ஆயத்து இறங்கிய காலம் ஜிஹாது கடமையாக்கப்பட்ட காலம் அதனால போர்க்களத்திலே யார் முந்தி செல்பவர்கள் ஆர்வத்தோடு யார் கொஞ்சம் பிந்தி தயங்கி செல்பவர்கள் என்பதையும் நாம் தெரியுவோம் என்பதாக அல்லாஹால சொல்லுங்க அதாவது இன்னொரு கருத்து உங்களிலே முந்தியவர்கள் என்று இஸ்லாத்தை கொண்டு முந்தியவர்கள் யார் முதன் முதல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் யார் அதற்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் முதல்ல யாரு பிறகு யார் ஏன்னா இஸ்லாத்தை முத முதன் முதலாக ஏற்றுக்கொண்டவர்கள் மிகப்பெரிய நன்மை கூறியவர்கள் அல்லாஹத்தாலத்தில் மிகப்பெரிய மதிப்பிற்குரியவர்கள் ஏன்னா அவர்கள் பட்ட துன்பங்களை போன்று உலகத்தில் வேறு யாரும் துன்பப்பட்டது கிடையாது அப்படிப்பட்ட துன்பங்களை அனுபவித்தார்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அதனால்தான் அவர்களை பாராட்டி அல்லாஹத்தல்லா குரானிலே சொல்லுகின்றான் என்று சொல்லி அவ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் யார் அதற்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் யார் என்பதையும் நாம் தெரிவோம் என்று ஒரு கருத்து அல்லது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் யார் முஸ்தக் என்று சொன்னால் முந்தியவர்கள் வெற்றி பெற்றவர்கள் என்பது முன்னால சொன்னால் அதே கருத்து வெற்றி பெற்றவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதின் மூலமாக அவர்கள் ஆகிரத்திலே வெற்றியாளர்களாக ஆகிவிட்டார்கள் அவர்கள் யார் என்பதை நாம் அறிவோம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் பின்தங்கியவர்கள் யார் என்பதையும் நாம் அறிவோம் என்பதாக மற்றொரு கருதுலா சல்லாஹ் அலிசல்ல இந்த ஆயத்தை இறங்கியதற்கு இன்னொரு காரணம் சொல்லப்பட்டிருக்கின்றது அதில் திபா அப்பாஸ் எல்லார்த்தால் சொல்லுகின்றார்கள் சாக்களிலே சிலர் கொஞ்சம் பலவீனமான ஈமான் எல்லாருக்கும் ஈமான் ஒரே தரம் உள்ளதாக இருக்க முடியாது இல்லையா சஹாபாக்கள்லையும் கூட சஹாபாக்கள் எல்லாருமே உயர்ந்தவர்கள் ஆனால் ஈமான்டைய விஷயத்திலே தராதரம் அப்படிங்கிறது பார்க்கும்போது சஹாபாக்களையும் கூடுதல் குறைவு என்பது இருந்திருக்குது ஆனால் ரசூல்லா சலாஹன் சொன்ன ஹதீஸ்கள் பல உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது இபின் அப்பாஸ் அலி அல்லாஹால சொல்லுகின்றார்கள் ரசூல்லாய் சல்லா அலிசலுடைய காலத்தில் ஒரு பெண்மணி அழகான பெண்மணி தொழ வந்து கொண்டிருந்தார் பஜுருடைய தொழுகை மகரிப் ஈஷா அல்லது ஈஷாவுடைய மட்டுமே பெண்கள் வரக்கூடிய சூழ்நிலை அந்த காலத்தில் இருந்தது அப்படி ஒரு பெண்மணி வந்து கொண்டிருந்தால் அந்த பெண்மணி ரொம்ப அழகான பெண்மணி சில பேர் அந்த பெண்ணை அதாவது பர்தாவுடைய ஹிஜாவுடைய சட்டம் வருவதற்கு முன்னதாக அந்த பெண்ணை கூர்ந்து கவனிப்பார்கள் பார்ப்பார்கள் சகாபாக்களிலே சிலர் ஆனால் எல்லாரும் தொட அந்த பெண்ணும் தொட பொதுவாக பெண்கள் எங்கே நிற்க வேண்டும் சப்பில கடைசியிலே நிற்க வேண்டும் பெண்கள் அந்த காலத்தில் வரக்கூடிய நேரத்தில் சட்டம் என்னவென்று சொன்னால் ஆண்கள் முதலாவதாக வரிசையாக நின்றுவிட வேண்டும் பிறகு குழந்தைகள் வரிசையாக பின்னாலே நிற்க வேண்டும் ஆண்களுக்கு பின்னால் பிறகு அடிமைகள் நிற்க வேண்டும் அவர்களுக்கு பின்னால் பெண்கள் நிற்க வேண்டும் இது சப்பினுடைய சப்பு நிற்பதனுடைய வரிசை சில பேர் இந்த சகாபாக்கள் அழகான பெண் கடைசியில் நின்றுட்டு இருக்கிறதுனால இவர் முதல் செப்புல நிற்காம கடைசி செப்புல நிற்பார் அந்த செப்புக்கு அடுத்ததாக அந்த பெண்மணி நிற்பார் இவர் ருக்கோவுக்கு போகும்போது கீழே குளிஞ்சு அந்த பெண்ணை பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இப்படி ஒரு சில சாகாபாக்கள் யாரோ ஒருவர் செய்து கொண்டிருந்தார் அதை சுட்டி காட்டி அல்லாஹலா இந்த ஆயத்தை அருளினான் என்பதாகவும் ஒரு கருத்து சொல்லப்பட்ட கருத்துகளிலே இதுவும் ஒன்று அதனால முன்சிலே நின்று தொடடியவர்கள் யார் இந்த பெண்ணை பார்ப்பதற்காக வேண்டி பின்னால் சப்பிலே தொடக்கூடியவர்கள் யார் அப்படிங்கிறதையும் அல்லாஹல்ல நாம் தெரிந்துள்ளோம் என்று அல்லாஹால சொல்லுகின்றான் என்பதாக குறிப்பிடப்படுகின்ற முன்னால் சொல்லப்பட்ட இந்த கருத்துகளிலே தொழுகையிலே முதல் நேரத்திலே தொழக்கூடியவர்கள் முஸ்தீமின் நேரம் கடந்து தொடர்கள் அல்லது சற்று நேரம் தாமதித்து துழக்கூடியவர்கள் முஸ்தீரின் என்ற கருத்தின்படி தொழுகையிலே ஆரம்ப வகுத்து முதல் நேரத்திலே தொழுவதனுடைய சிறப்பையும் அல்லாஹல்ல இதிலே தெரியப்படுத்துகின்றான் ஆனால் அரசுலாஹ் சல்லா அலுவல்லம் அவர்கள் பல ஹதீஸுகளின் மூலமாக அறிவித்திருக்கின்றார்கள் தொழுகையிலே சிறந்தது எது என்பதாக ஒரு சஹாபி கேட்ட முதல் நேரத்திலே தொழுவது என்பதாக ரசுல்லா சல்லாஹ் அலுவலம் பதில் அளித்தார்கள் நேரம் வந்தவுடனே தொழுது முடித்து வேண்டும் பிறகு அவருடைய சூழ்நிலை எப்படி இருக்கின்றது என்று சொல்ல முடியாது அதுதான் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலி அவர்களிடத்தில் அவ்வல் வக்ஸ் ஆரம்ப நேரத்திலே தொழுவது மிகச் சிறப்பானது என்பதாக சொல்லியிருக்கின்றார் பஜ்ருடைய தொழுகையும் கூட அப்படித்தான் பாங்கு சொல்லப்பட்டு கொஞ்ச நேரத்தில் இருளாக இருக்கக்கூடிய நேரத்திலேயே தொழுது பிடித்து வேண்டும் பஜ்ருக்கு பஜ்ரு சுபு சாதிக்கு ஆன பின்னாலே பாங்கு சொல்லப்படுகின்றது பாங்கு சொல்லப்பட்ட பின்னால் நன்றாக வெளிச்சம் வருவதற்கு அதாவது நிலம் தெளிதல் அப்படின்னு சொல்லப்படும் இஸ்பார் என்பதாக சொல்லப்படும் பார்த்தா நிலம் தெரியணும் அந்த மாதிரி உள்ள ஒரு வெளிச்சம் வரக்கூடிய நிலை அந்த நேரம் வரைக்கும் பிற்படுத்த வேண்டும் என்பது இமாம் அபுஹனி வராம்துல்லா அவருடைய ஆய்வு காரணம் என்னவென்று சொன்னால் சுப்புகுடைய நேரத்திலே பலர் தூங்கக்கூடிய நிலை ஏற்படும் தூக்கத்திலிருந்து அவர்கள் எழுந்து ஒலி செய்து அவர்கள் வருவதற்கு சற்று தாமதமாக ஆகலாம் ஆகவே ஃபஜுருடைய அந்த ஜமாஅத்தை கொஞ்சம் பிற்படுத்தி வைத்தால் பலரும் வந்து ஜமாத்திலே கலந்து கொள்வதற்கு இமாம் ஜமாக்கள் தொழுவதற்குரிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கும் என்ற காரணத்தினால் சற்று பிற்படுத்தி தொழுவது நல்லது என்பதாகும் இதே எல்லா நேரங்களிலும் முஹுர் அசுர் மதுரை மிஷா எல்லா தொழுகைகளிலும் சற்று நேரம் பிற்படுத்தி தொழுவது கொஞ்சம் நேரம் தள்ளி தொழுவது அந்த முறைப்படிக்கு இப்ப மணி நேரம் இருபது நிமிஷம் சில இடங்களில் அரை மணி நேரம் இப்படியெல்லாம் வச்சிருக்கிறாங்க ஆனால் இமாம் ஷாஃபி அஹம்துல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள் வாங்கு சொல்ல பின்னால் அடுத்து சுண்ணத்து துழக்கூடிய அளவுக்கு நேரத்தை விட வேண்டும் பிறகு உடனடியாக ஜமாத்து நடத்த வேண்டும் அதுதான் சரியானது அழல் சிறப்பானது ரசூத்லா அலுவலாம் அவர்கள் முந்தைய வக்கத்திலே தொழு தொழுவதற்குரிய தொழுவதற்குரிய நன்மைகளை பற்றி வலியுறுத்தி சொல்லி காட்டுகின்றார்கள் பதஹதீச அது இந்த ஆயத்தின் மூலமாக தெரிவிக்கப்படுகின்றது என்ற கருத்தை குறிப்பிடுகின்றார்கள் வல்லப்பது அலிம் முஸ்தீமீன் அமென்பு உங்களில் முதன்மையானவர்கள் அதாவது தொழுகையிலே ஆரம்ப நேரத்திலே தொழக்கூடியவர்கள் யார் என்பதையும் வழக்கம் அலிம் முஸ்தாக சற்று நேரம் பிந்தி தொழக்கூடியவர்கள் யார் என்பதையும் நாம் தெரிந்திருக்கின்றோம் என்ற கருத்தும் சொல்லப்படுகின்றோம் அதே போன்று சஃல முன்னால் முன்னால் சொல்லப்பட்ட சப்புல முந்தி நிற்பது பிந்தி நிற்பது அப்படின்னு சொல்ல மாறும் முதல் சப்பு இரண்டாவது சப்பு அப்படின்னு சொல்லி சப்புலே நிற்பதனுடைய சிறப்புகளையும் எல்லாத்துலாக தலைந்த ஆயத்திலே சொல்லுகின்றான் முதல் சப்புக்குரிய சிறப்பு இரண்டாவது சப்புக்குரிய சிறப்பு ஆகியவற்றை சொல்லுகின்றான் என்பதாகவும் விளக்கம் தரப்படுகின்றது அதாவது முதல் சப்பில எவ்வளவு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நன்மை எவ்வளவு என்று தெரிந்தால் சீட்டு போட்டு பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்று சொன்னால் நன்மை ஏராளமாக இருக்கின்றது என்று அர்த்தம் அவ்வளவு எவ்வளவு நன்மை அப்படின்னு சொல்லல ஒரு லட்சமா ரெண்டு லட்சமா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அப்படின்னு சொல்லல ஏராளமான நன்மைகள் இருக்குது ஆனா ஒரு சப்புல முந்தின சப்புல எவ்வளவு பேர் நிக்க முடியும் அவ்வளோ பேர் தான் நிற்கிறேன் அதுக்கு மேலே நிற்பது நல்லதல்ல ஏன்னா இடித்து கொண்டு நெருக்கமாக நிற்க வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப நெருக்கமாக ஆக்கி பக்கத்தில் இருக்கக்கூடியவர் தொழுவதற்கு இடையூறாக இருக்கக்கூடிய அமைப்பிலே நெருங்கி நிற்பது என்பது கூடாது நெருக்கமாக இருக்க வேண்டும் தோளோடு தோல் ஒட்டி நிற்க வேண்டும் நெருக்கமாக இருக்க வேண்டும் இடைவெளி விடக் அது சம்பந்தமான ஹதீஸ்கள் ஏராளமாக இருக்கின்றன தோளோடு தோல் ஒட்டி நின்று நின்று கொள்ளுங்கள் ிபுக்கும் உங்களுடைய தோல் புஜங்களுக்கு புஜங்களை நேராக ஆக்கி கொள்ளுங்கள் அந்த இடைவெளியை நீங்கள் அடைத்து நில்லுங்கள் அதே மாதிரி உங்களுடைய சப்புகளை நீங்கள் சரியாக ஆக்கி கொள்ளுங்கள் ஒருவர் பின் முன் பின்னாக நீங்கள் நிற்காதீர்கள் உங்களுடைய கால்களை சரிபடுத்திக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் பல ஹஜீசுகளை ரசூ சொல்லுகின்றார்கள் அதை சப்ப அப்படி அரசியாக சரியாக நிற்க வேண்டும் எல்லாருடைய குதிங்கால்களும் ஏன்னா எல்லாருடைய கால்களுடைய நீட்டம் ஒரே மாதிரி இருக்காது சிலருக்கு சுருக்க சின்னதாக இருக்கும் சிலருக்கு பெருசாக நீளமாக இருக்கும் பாதங்கள் ஆகவே வரிசையாக நிற்பது என்பதிலே விரல்களை பார்க்கக்கூடாது குதிங்கால்களை பார்க்க வேண்டும் இப்போ இங்கே ஒரு பாய் போடப்பட்டிருக்கின்றது அதாவது சில இடங்களில் அடையாளம் போட்டிருக்கின்றார் கோடு போட்டிருக்கின்றார்கள் அந்த கோட்டின் மேலே எல்லாருடைய குதிங்கால்களும் இருக்க வேண்டும் அதில் தோமர் இல்லாஹ் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் தான் தொழ வைப்பார்கள் இமாம் இக்காமத்து சொல்லப்பட்டு விடும் இகாமத்து சொல்லப்பட்ட பின்னால் தங்களுடைய இடுப்பில போட்டு இருக்கக்கூடிய ஒரு அம்பை எடுத்துக்கொண்டு வருவார்கள் அதனால அந்த கடைசியிலிருந்து நேராக அந்த அம்புல ஒரு கோடு போட்டுக்கொண்டே வருவார்கள் நேராக இருக்கு அந்த கோடு கோடு போட்டுக்கொண்டே வருவார்கள் அறிவிக்கக்கூடியவர் சொல்லுகின்றார் யாருடைய காலாவது கொஞ்சம் பின்னால் இருந்துட்டா அந்த அம்பு அவருடைய குதிங்கால்களை வெட்டிவிடும் அந்த அளவுக்கு வேகமாக கோடு போட்டு கொண்டே வருவார்கள் அதிலே சரியாக நிற்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அதே போல் அஜர் தொமர் அல்லாஹால அவர்கள் இகாமது சொல்ல பின்னால யாராவது சரியாக இல்லை என்று சொன்னால் பார்ப்பாங்க சப்புல பார்ப்பாங்க பார்த்துட்டு நீ முன்னால தள்ளி நில்லு நீ பின்னால நில் நீ சேர்ந்து நில்லு நீ இப்படி நில்லு அப்படி நில்லு என்று சொல்லிய பிறகுதான் தக்பீர் கட்டுவார்கள் என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது அதனால உமர் சஃப்ல நேராக நிற்பது வரிசையாக நிற்பது நெருங்கி நிற்பது என்பதெல்லாம் சட்டம் எப்படி சொல்லப்பட்டிருந்தோ அந்த முறைப்படிக்கு செய்ய வேண்டும் நம்முடைய இஷ்டத்திற்கு நம்முடைய விருப்பத்திற்கு அதனை செய்யக்கூடாது என்பதும் சொல்லப்படுகின்றன சரி இங்கே அல்லாஹால இந்த ஆயத்தின் மூலமாக எல்லா விதமான சட்டங்களையும் நமக்கு சொல்லி காட்டுகின்றான் அலீம் அத காபுல் அஹ் அலி அல்லாத்தாலா சொல்லுகின்றார்கள் சப்புகளிலே முதல் அதிகமான நன்மைக்குரியது பிந்திய சப்பு அந்த நன்மை கிடைக்காது முதல் சப்பிலே நிற்கக்கூடியவர்களுக்கு சப்புகளில் நிற்கக்கூடியவர்களுக்கு கிடைக்காது முந்தின சப்புலையும் கூட வலப்பக்கம் நிற்கக்கூடியவர்கள் இடப்பக்கம் நிற்கக்கூடியவர்கள் என்ற பாகுபாடு உண்டு சொன்னார்கள் அல்லாஹாலுடைய ரஹமத் சஃனுடைய வள பக்கத்தில் நிற்கக்கூடியவர்கள் மீது உண்டாகட்டும் என்பதாக இமாமுக்கு வலப்பக்கம் அவர் சஃண்டார்னா அவருடைய வலப்பக்கத்தில் இமாமுக்கு நேரில் அந்த பக்கத்தில் உள்ளவர்கள் இது போல வலப்பக்கம் இவர்களுக்கு அல்லாஹாலாவுடைய ரஹமத்து பிரத்யேகமாக கொடுக்கப்படும் எடப்பக்கத்திலே உள்ளவர்களுக்கு அதை விட குறைவாகத்தான் கிடைக்கும் வலப்பக்கத்தில் உள்ளவர்களை போன்று அதிகமான அந்த நன்மைகள் கிடைக்காது அப்போ முதல் சப்பிலேயும் கூட வலப்பக்கம் இடப்பக்கம் என்பதிலே வித்தியாசம் இருக்கின்றது சரி இமாமுக்கு நேராக ஒருவர் நின்றால் அவர் எல்லா வகையான நன்மைகளையும் சேர்த்து கொண்டவராக ஆவார் அதாவது வலப்பக்கம் இடப்பக்கம் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்ன நன்மைகள் கிடைக்கும் அந்த நன்மைக்குரியவராக அவர் ஆவார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதனால் சலாம் கொடுக்கும் போதும் கூட சலாம் சொல்லுகின்றோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா அப்படின்னு சொலாம் யாருக்கு சலாம் சொல்லுவது வலப்பக்கமாக சலாம் கொடுக்கும் பொழுது வலப்பக்கத்தில் யார் முசல்லிகள் தொடக்கூடியவர்கள் இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் வலப்பக்கத்திலே இருக்கக்கூடிய மலக்குகளுக்கும் வலப்பக்கத்திலே இருக்கக்கூடிய மூமி நான ஜலாம் என்ற நீயத்திலே சலாம் சொல்ல வேண்டும் யாரை சலாம் சொல்லணும் யாரும் இல்லாம ஒற்றையை யாருமே இல்லாத நேரத்தில் சலாம் சொல்லக்கூடாது இல்லையா யாராவது ஒருத்தருக்கு சலான் சொல்லணும் சலாம் சொல்லுவது யாராவது ஒருத்தருக்கு இருக்கணும் இப்போ யாருக்கு சலாம் சொல்லுகின்றோம் தொழுகை முடித்த நேரத்தில் வலப்பக்கம் இருக்கக்கூடிய மூமி நானவர்களுக்கும் மலக்குகளுக்கும் மூமி நான ஜலாம் அதே மாதிரி இடப்பக்கம் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் மற்ற மலக்குகள் ஜின்களுக்கும் செலாம் என்ற எண்ணத்திலே சொல்ல வேண்டும் இமாமுக்கு நேராக ஒருவர் இருந்தால் அவருக்கு இமாமையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் ஒருவர் இமாம் எந்த பக்கம் இருக்காரோ அந்த பக்கம் இமாமுடைய நீயத்தும் வந்துடணும் சலாம் சொல்லும் இந்த நீயத்திலாம் வரணும் என்றுதான் சொல்லப்பட்டு சரி இமாம் எந்த பக்கம் இருக்கின்றாரோ அந்த பக்கம் இமாமையும் நீயத்திலே கொண்டு வந்து விட சரி இமாமுக்கு நேராக ஒருவர் இருக்கின்றார் நின்று கொண்டு இருக்கின்றார் அவர் சலாம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் இமாமை எப்பொழுது நீயும் இடப்பக்கமா ரெண்டு பக்கம் வலப்பக்கம் இட சலாம் கொடுக்கும் பொழுது வலப்பக்கத்திலே உள்ள மனிதர்கள் ஜிண்கள் மலக்குகள் எல்லாரையும் இமாம் ஆகியோரையும் சேர்த்து நீயத்து பண்ணிக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி இடப்பக்கம் சலாம் கொடுக்கும் பொழுது எல்லாரையும் சேர்த்து நியத்து பண்ணிக்கொள்ள வேண்டும் இமாமையும் சேர்த்து கொள்ள வேண்டும் அப்போ நடுவில் நிற்கக்கூடியவர் இமாமுக்கு நேராக நிற்கக்கூடியவர் அவர் முதல் சப்புல என்றாலும் சரி ரெண்டாவது மூணாவது எத்தனை சப்பு எத்தனை சப்புகளில் உள்ளவராக இருந்தாலும் சரி அவர் இமாமை இரண்டு நிலைகளிலும் நீயத்து செய்து கொள்ள வேண்டும் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது எங்கேயோ இன்னொரு சட்டம் இந்த சலாம் சொல்லுவதற்கு பாருங்கள் அஸ்லாம் வலைக்கம் அஹமத்துல்லான்னு சொல்லிட்டு இமாம் சலாம் சொல்கிறார் தனியா தொழும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் அஸ்லாம் வலைக்கும் ரஹெம்துல்லா அஸ்லாம் வலைக்கும் அஹமத்துள்ளான்னு சொல்லிடுறோம் இமாம் சலாம்னு சொல்லும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில இமாம்கள் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாலை அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு நிமிஷம் ஆயிடும் ஒரு பத்து இருபது செகண்டாவது ஆகும் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இந்த பக்கம் சலாம்னு சொல்லும்போது அஸ்லாமலை எழுத்தார்னு சொன்னால் அதை பாட்டு கிட்டுக்கிட்டே இருக்கிறார் பஸ் சலான்னு சொல்றது அப்படின்னு சொன்னா நான் ஒருத்தர் பார்த்து சலான்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க மாதிரியான ஆள் போடுறதுக்குன்னு போயிடுவார் அவர் சலான்னு சொல்றது சரியில்லை அப்படின்னு தொழுகையினே அதே மாதிரிதான் சலான்னு சொல்லணும் நீங்க மக்காவில் உள்ள இமாம்களை பாருங்க அரபு நாட்டுல எல்லா இடத்துலையும் அப்படித்தான் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா அலாமலை அப்படி போச்சு அப்படித்தான் சொல்லணும் அதே மாதிரி கூட்டங்கள்ல சலாங் கூட்டங்கள்ல சலான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை கூட்டத்தில் சல ஒரு இடையில ஒரு சட்டம் ஒரு விஷயம் கூட்டத்தில் அசலாங் சொல்போது சில பேர் எந்திரிச்சு நின்று கூட்ட தலைவர் அவர்களே பெரியவர்களே சகோதர்களே அவர்களே இவர்களே அஸ்லாம் வலைக்கம் ராமத்துள்ளா அப்படிதான் சொல்லணும் பெரும்பாலும் சலாம் எப்போ சொல்லணும்னு சொன்னால் அஸ்ஸலாம் கபுல் கலாம் என்று சொல்ல சொன்னாங்க சலாம் சொல்லுவது பேசுவதற்கு முன்னால் சொல்லணும் பேச்சு எந்த பேச்சும் ஆரம்பிக்கக்கூடாது முதல்ல சலாங் சொல்லிவிட்டு பேச்சையே ஆரம்பிக்கணும் பேசக்கூடியவர் மேடைகளில் பேசக்கூடியவர் என்ன பண்ணுறாங்க தலைவர் அவர்களே அவர்களே இவர்களே எல்லாம் சொல்லிட்டு வரிசையாக பத்து பேரை இருபது பேரை சொல்லிவிட்டு என்னுடைய முதற்கண் சலாமை முதல்ல சொல்லிட்டாரு இப்போ என்னையே பேசி பேசி போட்டு முதற்கண் சலாமை சொல்லுகின்றேன் அசலாம் வலைக்குமரான் அப்படி சொல்ல முடியுமா ஒருத்தர் வர்றாருங்க முன்னால் வர்றாரு வாங்க தம்பி நல்லா இருக்கிறீங்களா எப்படி இருக்கீங்க வீட்டில் சமி பார்க்குங்க அம்மா அத்தாலாம் சவரி பார்க்குங்களா பிள்ளைகள் நல்லா இருக்குங்களா சலாம் வலைக்குமரான் அப்படின்னு சொல்லுவான் முதல்ல போகலன்னு செலான்னு சொல்லிட்டு அப்புறம் விசாரிப்போம் அதே மாதிரிதான் தொழுகையிலும் சரி மற்ற கூட்டங்களே மற்ற இடங்களே சொல்லும்படுது சரிங்க முதல் சப்பினுடைய நன்மை என்பது மட்டுமல்ல பொதுவாக தொழுகையிலே முதன் முதலாக வந்து நிற்கக்கூடியவருடைய நன்மையும் சொல்லப்படுகின்றது ஆனா அதே நேரத்தில் ரசூல்லாய் சல்லா அலிஸ்லம் அவர்கள் எல்லாத்துக்கும் முதல் சப்பு கிடைக்காது அடுத்தடுத்த பின்னால் கடைசி சப்பு வரைக்கும் இருக்கிறாங்களா அவங்களுக்கெல்லாம் என்ன அவர்களுக்கெல்லாம் ஆறுதலாக ஒரு வார்த்தை ரசூல்லாய் சல்லா அலிஸ்லமர்கள் சொல்லுகின்றார்கள் இன்னர் ரஜில மின்ஹாதிகள் உம்மா என்ற ஒரு வாசகத்தை சொல்லிருந்தப்பிலே நின்று சரிதா செய்கின்றார் என்று சொன்னால் அவர் முந்தின சப்பிலே நிற்கக்கூடிய மனிதர்களின் காரணமாக இவருக்கு மன்னிப்பு வழங்கப்படுகின்றது என்பதால் முந்தின சப்பிலே நிற்கக்கூடிய மனிதர்களின் காரணமாக பிந்திய சபிலே நிற்கக்கூடியவருக்கு மகசிரத் வழங்கப்படுகின்றது என்பதாக சொன்னார்கள் அதில் காபுல் அக்பார் அலி அல்லா தாலான சொல்லுகின்றார்கள் இந்த வாசகத்தை இந்த விஷயத்தை நான் கேட்ட பின்னாலே நான் எப்பவுமே பிந்தின சப்புல தான் நிற்பேன் அப்படிங்கிற ஏன்னா முந்தின சபில் உள்ள எல்லாருடைய துவாவும் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்பதாக சொல்லுறது அதனால எல்லாரும் பிந்தின சபில் போயிடாதீங்க கிடைக்கிறவங்க முன்சபில் நிற்கணும் அது பெரிய சவாபு கூறியது பிந்தின சப்புல நின்றாலும் ஒன்னும் தப்பில்லை பிந்தினசப்புல பிந்தினசப்பு கிடைத்தாலும் கூட முந்தின சப்புல உள்ளவர்களுடைய துவா அவர்களுக்கு உண்டு என்பதை ரசூல்ல சொன்னார்கள் சொல்லிட்டு காபுல் அஹமார் யூத அறிஞராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் ரசூல்லாய் சல்லா அலுவலக சொல்லக்கூடிய காலத்திலையும் அவர்கள் இருந்தார்கள் ஹயாத்தா இருந்தாங்க ரசூல்லாவையும் பார்த்தாங்க ஆனால் அப்ப ஈமான் கொள்ளல அதில் அமர் அல்லி அல்லாஹனுடைய ஆட்சி காலத்தில் தான் அவர்கள் ஈமான் கொண்டார்கள் யூதர்களிலே மிகப்பெரிய ஆலிமாக இருந்தவர் ஹஜரத் காபுல் அஹ்பார் அல்லா தால என்பவர் அதனால் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த ரசூல்ல இப்படி சொன்னாங்களே முந்தின சப்பீரில் உள்ளவருடைய முந்தின சப்பீர்ல உள்ளவர்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு இப்படித்தான் தௌராத்திலும் இருக்கின்றது என்பதாக சொன்னார் கௌராத் இந்த விஷயம் சொல்லப்பட்டு இருக்கின்றது என்பதாக குறிப்பிடுகின்றார் ஆக வலக்கல் முஸ்தக் அலிம் அல் முஸ்தீன் முந்தியவர் பிந்தியவர் அல்லது முந்தி சென்றவர் பிந்தி சென்றவர் வெற்றி பெற்றவர் தோல்வியூற்றவர் என்று எந்த அர்த்தம் வைத்துக் கொண்டாலும் எல்லா கருத்துகளும் இந்த ஆயத்திற்குள்ளே அடக்கும் பிறகு அல்லா தால சொல்லுகின்றான் முந்தியவர்கள் பிந்தியவர்கள் சொல்லிட்டு எல்லாரையும் நிச்சயமாக உடைய ரம்பு அருகும் அவர்கள் அனைவரையும் ஒன்று கூட்டுவான் ஒன்று சேர்ப்பான் நாளிலே கேள்வி கணக்குக்காக கேள்வி கேட்ட பின்னால் இந்த உலகத்திலே செய்த அமல்களுக்கு பிரதிபலன்கள் வழங்குவதற்காக வேண்டி இவர்கள் எல்லோரையும் ஒன்று சேர்ப்பான் அது முஸ்தக்தீமா இருந்தாலும் சரி முஸ்தீனா இருந்தாலும் சரி என்ற கருத்தை அல்லாஹால தெரியப்படுது என்ன ஹக்கீம் அலீம் நிச்சயமா அல்லாஹத்தாலா ஹக்கீம் ஞானம் உள்ளவனாக இருக்கின்றான் அலீம் அறிந்தவனாக இருக்கின்றான் ஹக்கீம் அலீம் பல இடங்கள்ல முன்னால வந்திருக்குது அல்லஹத்தாலா தன்னுடைய இந்த ஒவ்வொரு ஆயத்தையும் சொல்லும்போது தன்னுடைய பெயரை சொல்லும் ரெண்டு ரெண்டு வார்த்தைகளை சேர்த்து தான் சொல்லுவான் ஒரே ஒரு வார்த்தை ஒரு சிப்பத்தை மட்டும் சொல்லுவது கிடையாது ரஹீம் தவ்வாபுர் ரஹீம் அலீமுன் கலி அலீம் என்றெல்லாம் ரெண்டு ரெண்டு வார்த்தைகளை சேர்த்து சொல்லுவான் அது முன்னால விளக்கம் சொல்லி இருக்கிறோம் இங்கே அதே மாதிரி ஹக்கீம் அலீம் அல்லாஹத்தாலா ஹக்கீமாக இருக்கின்றான் அலீமாக இருக்கின்றான் ஞானம் இருக்கின்றான் அறிந்தவனாக இருக்கின்றான் என்பதாக அல்லாஹத்தாலா சொல்லக்கூடிய இந்த வாசகம் அல்லாஹாலாவுடைய ையும் அவனுடைய அறிவையும் ஆழ்ந்த அறிவையும் தெரியப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது என்பதாக குறிப்பிடுகின்றார் ஏன்னா ஹிக்மத் என்பதற்கு பல விளக்கங்கள் ஒரு விளக்கம் ஹிக்மத் ஹக்கீம் அப்படின்னு சொன்ன ஹிக்மத் உடையவனாக அவன் இருக்கின்றான் ஹிக்மத்துக்கு பல வருத்தங்கள் பல கருத்துகள் அதுல ஒரு கருத்து என்னன்னு கேட்ட என்று சொல்லப்படுவதற்கு அல்லாஹ் ஒருவன்தான் தகுதியானவன் அவன் அல்லாத யாருக்கும் ஹக்கீம் என்று பெயர் சொல்லக்கூடாது அப்படி சொல்லுவதாக இருந்தால் மஜாஸ் என்ற அடிப்படையிலே அது குறைவான அர்த்தம் தரக்கூடிய தன்மையிலே அதை சொல்லலாமே தவிர அல்லாஹுவை போன்ற ஹக்கீமாக ஒருவர் இருக்கின்றார் என்று எந்த மனிதரையும் சொல்லக்கூடாது பொதுவாக எல்லா சிபத்துகளுக்கும் அப்படித்தான் இருந்தாலும் ஹக்கீம் என்பதிலே ஒரு பரிபூர்ணமான கருத்து சொல்லப்பட்டு இருக்கின்றது ஹக்மத் என்பது அணில் ஒவ்வொரு பொருளுடைய அந்தரங்கமான விஷயங்கள் அனைத்தையும் நுணுக்கமாக விளங்கிய ஒருவனுக்கு பேர் ஹக்கீம் என்பதாக சொல்லப்படும் உதாரணமாக இப்போ இந்த பேப்பர் இருக்கின்றது இந்த பேப்பருடைய ஹக்கீக்கத் என்ன இது எங்கிருந்து செய்யப்பட்டது இதனுடைய கூட்டு பொருள்கள் எத்தனை எத்தனை பொருள்களை கொண்டு இந்த பேப்பர் செய்யப்பட்டு பேப்பர் ஒரு காகிதம் என்று சொன்னால் இதனுடைய ஹக்கீக்கத் என்ன இதனுடைய மூலப்பொருள்கள் என்ன அந்த மூல பொருள்களுடைய ஒவ்வொரு பொருளுடைய விளக்கங்கள் என்ன அந்த ஒவ்வொரு பொருளும் எப்படி உற்பத்தி ஆகின்றது எப்படி அது விளைந்து வருகின்றது உழைந்து வருகின்றது அதிலிருந்து இந்த பேப்பர் எப்படி செய்யப்படுகின்றது என்ற அறிவு அனைத்தையும் ஒருங்கே பெற்றவன் ஹக்கீம் என்பதாக சொல்லப்படும் அது அல்லா ஒருவனுக்கு தான் இது மாதிரி எல்லா பொருளும் எடுத்து ஒரு அணு என்று சொன்னார் அணுக்குள்ளே எத்தனை பொருள்கள் இருக்கின்றன அந்த அணுவை எப்படியெல்லாம் இயக்கலாம் அணுவை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அணுவின் மூலமாக சாதக பாதகமான விஷயங்கள் என்னென்ன இருக்கின்றன என்பதையெல்லாம் பரிபூர்ணமாக தெரியக்கூடிய ஒருவனுக்கு பேர் தான் ஹக்கீம் என்பதாக சொல்லப்படும் உண்மையான தன்மைகளை பரிபூர்ணமாக விளங்க விளங்கி இருக்கக்கூடிய ஒருவனுக்கு பேர் ஹக்கீம் யாருக்கும் சொல்லப்பட முடியும் அதே மாதிரி அலீம் என்று சொன்னாலும் அப்படித்தான் அறிந்தவன் என்று சொன்னால் அந்த பொருளை பற்றி உள்ள விளக்கத்தை எல்லாவற்றையும் முழுமையாக விளங்கியவன் என்பதாக பொருளாகும் அதுவும் அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் சொல்லப்படும் சரி வேற யாருக்காவது சொல்லலாமா என்று கேட்டால் அப்படி சொல்லலாம் ஆனால் அல்லாஹத்தாலாவுடைய அந்த தன்மையை போன்று இவரிடத்தில் இல்லை என்பதை நம்ப வேண்டும் ஒரு மனிதன் சொல்லுகின்றான் எனக்கு சக்தி இருக்கின்றது நான் சக்தியாளன் காதிர் நான் சக்தி உள்ளவன் அப்படின்னு சொல்றான் சக்தி உள்ளவன் அல்லாஹத்தாலா தன்னை காதிர் சக்தி உள்ளவன் அப்படின்னு சொல்றான் அல்லாஹத்தாலா இப்போ அல்லாஹ் சக்தி உள்ளவன் என்பதற்கும் மனிதன் தன்னை சக்தி உள்ளவன் என்பதற்கு சொல்வதற்கும் ஏராளமான வித்தியாசங்கள் இருக்கின்றன மனிதனுடைய சக்தி குறைபாடு மிக மிக குறைவானது அல்லாஹுடைய சக்தி நிரப்பமானது அதே மாதிரி தன்னை ஆலிம் என்று ஒரு மனிதன் சொல்லுகின்றான் இத்தனை பேரை நம்ம ஆலிம்சான் சொல்கிறோம் ஆலிம் அப்படின்னு சொல்றோம் இவர் ஆலிம் அப்படின்னு சொல்றோம் அல்லாஹு தாலாம் தன்னை ஆலிம் என்பதாக சொல்லுகின்றான் குரானில ரெண்டு ஆலிம் ஒருத்தர் ஒன்னா அல்லாஹ் ஆலிம் என்பதும் மனிதன் தன்னை ஆலிம் என்பதும் ரெண்டு ஒன்றாக முடியுமா இந்த அயல் மிக மிக மிக குறைவானது அல்லாவுடைய அயில்மும் மிக பரிபூர்ணமானது அப்படி விளங்க வேண்டும் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் அதனால் இது பொதுவாக அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொண்டு அல்லாஹாலாவுடைய சிபாத்துகளை முழுமையாக விளங்கக்கூடாது விளங்க முடியாது மனிதன் தன்னுடைய அறிவினால் விளங்க முடியாது எப்படி விளங்கணும் ரசூல்லாய் சல்லாஹ் அலே செல்லமர்கள் என்ன சொல்லி இருக்கின்றார்களோ அதை வைத்து ஞானவான்கள் அதற்குரிய விளக்கங்களை எப்படி சொல்லியிருக்கின்றார்கள் அதை வைத்து அல்லாஹாலாவுடைய சிபாத்துகளை விளங்க வேண்டும் என்பதும் இன்னொரு ஹக்கீம் அலீம் என்பதற்கு விளக்கமாக சொல்லப்படுகின்றது சரி அல்லாஹாலா எல்லாரையும் சுயாமத்தினாலே ஒன்று கூட்டி அவர் விசாரணைக்காக வேண்டிய ஒன்று கூட்டி அவர்களுக்குள்ளே பிரதிபல்களை வழங்குவார் என்ற கருத்தை அல்லாஹாலா இந்த ஆயத்திலே சொல்லுகின்றார் அடுத்து மனிதனை படைத்தது பற்றி விஷயத்தை சொல்லுகின்றார் முன்னால் உள்ள ஆயத்துகளிலும் நிறைய வந்திருக்குது இந்த இடத்திலும் அல்லாஹால சொல்லுகின்றார் மின் சார் மூன் திட்டமாக நாம் இன்சானை காய்ந்த மண்ணில் படைத்தோம் சல்சால் அப்படின்னு சொன்னால் காய்ந்த மண் மின் ஹமஇம் மஸ்னூன் அந்த காய்ந்த மண் எங்கிருந்து எடுக்கப்பட்டது கேட்டால் மின் ஹம இம் ஹம அப்படின்னு சொன்னா கருப்பான களிமண் அப்படின்னு அர்த்தம் ஹம அப்படின்னு சொன்னா கருப்பு நிறமான களிமண் மஸ்னூன் அப்படின்னு சொன்னா மாறுபட்ட மாறிவிட்ட அதனுடைய தன்மை மாறிவிட்ட கருப்பு களிமண்ணில் உள்ள மண்ணினால் இன்சான் இன்சானை நாம் படைத்தோம் என்று அல்லா தால சொல்லுகிறேன் போட்டு குழப்பமா இருக்குது என்னன்னு சல்சால் ஒன்று ஒரு வார்த்தை ஹம என்று ஒரு வார்த்தை மஸ்னூன் என்று ஒரு வார்த்தை மூணு வார்த்தைகள் அல்லா தாலாங்க சொன்னோம் முன்னால நம்ம பார்த்தோம் ஒரு ஆயத்தில் மனிதனை மண்ணிலிருந்து நாம் படைத்தோம் துராப் அப்படின்னு சொல்லிட்டு வருவோம் மண் மண்ணில் இருந்து படைத்தோம் அது சரியா அல்லது ஒரு இடத்துல மின் தீன் அப்படின்னு மட்டும் சொல்றான் களி மண்ணில் இருந்து படைத்தோம் அப்படின்னு சொல்றான் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல சுலாலா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுகின்றான் சுலாலத் என்ற மண்ணில் இருந்து நாம் படைத்தோம் அப்படின்னு சொல்லுகின்றான் இந்த இடத்துல மூன்று வார்த்தைகள் இந்த இடத்துல சொல்றான் சல்சால் அப்படின்னு சொல்றோம் எல்லாம் ஒன்று தான் முதல்ல பூமியிலிருந்து மண்ணை அல்லாஹால எடுக்க செய்து அந்த மண்ணை தண்ணீரை ஊட்டி அல்லாஹத்தால குழைச்சு வச்சான் ரொம்ப காலம் அப்படி இருக்கிறோம் மண் எடுத்து வர சொன்னது பூமியிலிருந்து ஒரே ஒரு இடத்திலிருந்து மண் எடுத்துட்டு போகல நம்ம பார்க்கிறோம் பல்வேறு விதமான மண் பல்வேறு நிறம் உள்ள மண் குணம் உள்ள மண் இருக்கின்றது சில மண்கள் நன்சை உஞ்சை என்பதாக சொல்லுகின்றோம் நல்லதை செய்யக்கூடிய மண்ணும் உண்டு தீமைகளை செய்யக்கூடிய மண்ணும் உண்டு உஞ்சை என் நிலங்களிலே பயிர் பச்சைகள் அதிகமாக விளையாது அங்கே முள் செடிகள் மற்ற செடிகள் மட்டும் விளையும் அங்கே நன்சை நிலங்களிலே நெல் கோதுமை சோளம் இது போன்ற பயிர்கள் எல்லாம் விளையக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது அது வளமான பூமி இது வளம் இல்லாத பூமி சில இடங்களிலே நீர் நிறைந்த பூமி அந்த மண்ணை தொட்டாவே ஈரப்பசை இருக்கும் சில இடங்களில் ஈரப்பசையே இருக்காது பரபு நாடுகளில் உள்ள மண்ணு மணல் இருக்குது பாலைவனங்கள்ல அந்த மண்ணை தொட்டாவே சூடாகும் சுடு கையெல்லாம் சூடும் அந்த மாதிரி உள்ளது இங்கே மண்ணை தொட்டால் குளிர்ச்சி ஏற்படும் மண்ணை கொஞ்ச நேரம் கையில எடுத்து வச்சிருந்தா அந்த குளிர்ச்சி கை மூலமாக உடல் மூலமாக பரவக்கூடாது அங்க இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து கொஞ்ச நேரம் கையில வச்சிருந்தா அதில் இருக்க உஷ்ணம் உடல் மூலமாக உடல் முழுவதும் பர பரவக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் எப்படி மண்ணில் பல வகையான மண்கள் இருக்கின்றன அதே மாதிரி பல நிறங்கள் இருக்கின்றன எல்லாவற்றையும் சேர்த்து ஒட்டு முகம் ஒட்டு மொத்தமாகத்தான் ஒரு பிடி மண்ணை எடுத்தார்கள் அதில் மலக்குள் மோகுத்தவர்கள் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது சொல்லியிருக்கிறோம் அது எப்படி எடுத்தாங்க அப்போ இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அங்கு கொஞ்சம் ஒரு பிடியிலேயே அல்லாஹத்தாலா எல்லா மண்ணையும் அவருடைய கைகளுக்குள்ளே கைக்குள்ளே கொண்டு வரக்கூடிய வந்து சேரக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹத்தாலா அவர்களுக்கு தந்திருந்த அதனால ஒரு பிடி எடுத்தார்கள் அந்த பிடி மண்ணிலே கருப்பு வெள்ளை மஞ்சள் எல்லா கலர்களும் இருந்தன எத்தனை கலர்கள் அத்தனை கலர்களும் அதிலே இருந்தன எத்தனை தன்மைகளுடைய பூமி இருக்கின்றதோ அத்தனை மண் வளங்களும் அதற்குள்ளே எல்லாம் சேர்ந்து இருந்தது அந்த ஒரு பிடி மண்ணை எடுத்துக்கொண்டு போய் அல்லாஹத்தாலாவிடத்தில் சமர்ப்பித்தார்கள் அல்லாஹத்தாலா தண்ணீரை ஊற்றி அதை குழைக்க சொன்னான் குழைத்து வைத்தார்கள் நீண்ட காலம் குழைக்கப்பட்டு அப்படியே இருந்தது குலைக்கப்பட்டு அப்படியே இருந்தது அந்த மண்ண எல்லா வகையான மண்களும் கலந்ததுனால அது தண்ணீரை ஊற்றி குழைச்ச உடனே அப்போ தான் அதுக்கு பேர் தான் களிமண்னு சொல்றது தண்ணீர் ஊற்றி குழைச்சா அதுக்கு பேர் களிமண் அது நீண்ட காலம் அப்படியே விட்டதுனால மூன்றாவது நிலை ஹம என்ற தன்மை உடையதாக அது ஆகியது அதுதான் கருப்பு நிறமாக அந்த மண் அப்படியே ரொம்ப நாளை வச்சிருந்த ஒரு மாதிரி புளிப்பு ஏறி போய் அந்த மண்ணுடைய தன்மையே மாறி போச்சு மாறி கருப்பு நிறமாக ஆயிச்சு அதற்கு பிறகு சுலாலா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பை அல்லாஹால ஏற்படுத்தினான் அதாவது அதை உருவமாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பிலே அல்லாஹாலா முத தண்ணி ஊற்றி குறைச்சோன்னா குளகுலம் நடந்திருக்கும் அதுல எந்த செய்ய முடியாது எந்த பொருளும் செய்ய முடியாது பொருள் செய்யக்கூடிய அளவுக்கு அதை விட்டு வைத்தான் கொஞ்ச நாள் அப்படி காய்ட்டும் அதுக்கு பேர் சுலால சொல்லப்படும் அந்த நிலையாச்சு அதற்கு பின்னால அந்த ஹமத் என்ற நிலை மாறி மஸ்னூன் அப்படின்னு சொன்னா அந்த நிலையே மாறி போச்சு அந்த தன்மை ஒரு நாற்றம் உள்ளதாக அல்லாஹத்தாலா அதனை ஆக்கினான் அதனாலதான் இபின் அப்பாஸ் அலி அல்லாத்தாலான்னு ஒரு சொல்லும் பொழுது இந்த சுலா அப்படின்னு சொன்னாவே என்ன அர்த்தம் கேட்டா ஒரு இறைச்சி துண்டு இறைச்சி அதை பயன்படுத்தாமல் அப்படியே வைத்து விட்டால் உபயோகிக்காமல் வேக வைக்காமல் அதை அப்படியே வைத்து விட்டால் கொஞ்ச நேரத்தில் எடுத்துவிடும் அந்த இறைச்சி நாற்றம் எடுத்தால் அதற்கு பேர் அகமும் இறைச்சி நாற்றம் எடுத்து விட்டது என்பதாக சொல்லுவோம் அந்த வார்த்தையிலிருந்தா அல்லாஹால சல் சல் என்ற வார்த்தையை உபயோகித்திருக்கின்றான் என்பதாக குறிப்பிடுகின்றார் அது மாதிரி நாலாவது நிலையிலே நிறம் மாறுபட்டு அதனுடைய தன்மைகள் மாறுபட்ட ஒரு பொருளாக அல்லாஹெல்லாம் அந்த மண்ணை ஆக்கிறார் பிறகு அந்த மண் காய காய வைத்து அதை உருவமாக அது காய்ந்து விட்டது காய்ந்து விட்ட பின்னால அதை கையால் சுண்டினால் தட்டினால் ஓசை எழுப்பக்கூடிய ஒரு பொருளாக அது மாறியது அதனால தான் சல்சால் அப்படிங்கிறது முதல்ல சொன்னோம் காய்ந்த மண் அப்படின்ட்டு காய்ந்த மண் அப்படின்னு சொல்லுவா இதா நகர்த்தகு சமயத்தன் அதை கையால் சுண்டினால் அதிலிருந்து ஒரு ஓசை வரும் பானை செய்யறாங்க மண்ணு மண்ணை கொண்டு பானை செய்யப்படுகின்றது மண்ணை கொண்டு பானை செய்யப்படுகின்றது சட்டிகள் மண் சட்டிகள் செய்கின்றார்கள் அந்த மண்ணை மட்டும் எடுத்து கையால் தட்டுனா எந்த சத்தமும் கேட்காது அது பானையாக ஒரு மண் பாண்டமாக அதை செய்த பின்னால் அதை தட்டிப்பாரு அது சவுண்டு கேட்கும் இன்னும் சொல்ல போனால் ஒரு பானை செய்த பின்னால் ஒரு பாத்திரத்தை அந்த மண்ணினால் உருவாக்கிய பின்னால் அந்த பாத்திரம் தரம் உள்ளதாக இருக்கின்றதா நன்றாக செய்யப்பட்டு இருக்கின்றதா அந்த மண் நன்றாக வெந்து போய் அதிலே செய்யப்பட்டு நன்றாக வெந்திருக்கின்றதா என்பதை பார்ப்பதற்கு கையாள சுண்டி பார்க்கக்கூடிய பழக்கம் உண்டு அந்த பானையை சுண்டி பார்த்தாலே தெரியும் இது நல்ல பானை இது உடைசல் உள்ள பானை அல்லது இது சற்று உடைந்து விடும் என்பதையும் தட்டி பார்ப்பதிலேயே தெரிந்து கொள்ளலாம் அது மாதிரி ஆதம் அலே அலாம் அந்த உருவத்தை அல்லாஹால செய்து வைத்து கடைசியில் அதை தட்டி பார்க்கும்போது பார்க்கும்பொழுது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் மாறுபட்ட மாறிவிட்ட கருப்பு மண்ணிலிருந்து ஓசை தரக்கூடிய களி மண்ணிலிருந்து இன்சானை நாம் உண்டாக்கினோம் படைத்தோம் என்று அல்லாஹாலா குறிப்பிடுகின்றார் இது அல்லாஹாலா எப்படியெல்லாம் இந்த மனிதனை செய்திருக்கின்றான் என்பதற்கு உதாரணம் இதில் இருந்து அல்லாஹாலாவுடைய அயில்மு அவனுடைய ஆற்றல் முதல்ல சொன்னபடி அதை தெரிந்து கொள்ளலாம் ஒரு மனிதன் இன்சான் என்பவன் எப்படிப்பட்டவன் உலகத்தில் உள்ள எல்லா பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பொருள்களை விட மிக உயர்ந்த படைப்பாக மனிதன் கருதப்படுகின்றான் இந்த உயர்ந்த படைப்பே அல்லாஹத்தாலா தாழ்ந்த மண்ணில் இருந்து படைத்திருக்கின்றான் உங்களிலே கருப்பறை விட வெள்ளையாக இருக்கக்கூடியவர் எந்த விதத்தில் உயர்ந்தவர் அல்ல ஒரு நாட்டிலே இருக்கக்கூடியவரை இன்னொரு நாட்டிலே அதாவது அரபு நாடு அல்லாதவர்களே அல்லாத ஊர்களிலே இருக்கக்கூடியவர்களை விட அரபு நாட்டிலே இருக்கக்கூடியவர்கள் சிறந்தவர்கள் என்பது கிடையாது ஒருவரை விட இன்னொருவர் சிறந்தவர் என்பதற்கு ஒரே ஒரு வழிதான் தக்குவாவை கொண்டே தவிர என்பதாக சொன்னார் அல்லாஹுடைய தக்வா பக்தி எவ்வளவு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற நிலை ஏற்படுமே தவிர ஏற்ற தாழ்வை கொண்டு நிறங்களை கொண்டு ஏற்பட முடியாது என்பதை ரசுல்லா சலாஹம் அந்த ஆயத்திற்கு விளக்கமாக சொல்லி என்ற அந்த ஆயத்திற்கு விளக்கமாக அந்த கருத்தை சொல்லி காட்டினார்கள் அதனால மனிதனை அல்லாஹலா மண்ணில் இருந்தான் படைத்தான் ஆனால் மிக உயர்வாக படைத்தான் அடுத்து அல்லாஹ் இன்னொரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது நாம் படைத்தோம் மனிதனுக்கு அரபியில் இன்சான் என்று சொல்லப்படுவது பொதுவா நாஸ் அப்படின்னு சொன்னா மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இன்சான் அப்படின்னு சொன்னா மனிதன் ஒரு மனிதன் மனிதனை படைத்தோம் மனிதன் என்று சொன்னா இந்த இடத்துல ஆதம் அலிஸ்லாத்தை அவர்களை படைத்தோம் இன்சான் என்பதனுடைய வேர் சொல் என்பதிலிருந்து வந்தது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் நிசியான் அப்படின்னு சொன்னா மறதி ஆதம் அலி இஸ்லாம் அவர்களிடத்திலே அல்லாஹலா ஒரு வாக்குறுதியை எடுத்திருந்தான் இந்த சொர்க்கத்திலே உங்களை நான் குடியிருத்தாட்டுகின்றோம் நீ எங்கு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இந்த உலக இந்த சொர்க்கத்தில் நீ வாழ்ந்து கொள்ளலாம் ஆனால் இந்த மரத்திற்கு பக்கத்தில் மட்டும் போகக்கூடாது என்று ஒரு வாக்குறுதியை எல்லாரும் வாங்கியிருந்தான் ஆதம் அலிஸ்வலாம் அவர்கள் அதை மறந்து விட்டார்கள் அந்த பழத்தை சாப்பிட்டார்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் என்பது வரலாறு போனால் நிறைய எல்லாத்துக்கும் தெரிஞ்ச தெரிஞ்ச விஷயம் இப்போ அந்த மறந்து விட்ட கார ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் மறந்து விட்ட காரணத்தினால் அவருடைய மக்கள் எல்லாம் மறதியாளர்களாக ஆகிவிட்டார்கள் என்று சொல்லி சொன்னார் ஆதம் மறந்தார் அவருடைய மக்களும் மறந்தார்கள் என்பதாக அல்லது இன்சான் என்பதற்கு இன்னொரு விளக்கம் சொல்லப்பட்டு உன்சத் என்ற வார்த்தையில் வந்தது அதாவது ஒரு மனிதர் இன்னொரு மனிதரோடு ரொம்ப நெருக்கமாக அவருக்கு ஆதரவாக இருப்பதற்கு பெயர் உன்சத் என்பதாக சொல்லப்படும் ஒரு மனிதர் தனிமையிலே இருக்கிறார் வச்சுங்க அவருக்கு யாரும் துணையே இல்லை தனியாக இருந்துகிட்டே இருக்கிறார் ஒரு வீட்டில் ஒரு ரூம்ல அடைஞ்சு அப்படியே கிடக்கிறார் யாருமே துணை இல்லவர் அப்படின்னு வச்சுக்கிட்டா அவர் வஷத்துடையவராக இருக்கின்றார் வெறுட்சி உடையவராக இருக்கின்றார் யாருடைய துறையும் இல்லை பேசுறதுக்கு ஆளுமில்லை யாருமே இல்லாத நிலையிலே தன்னந்தனியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டு இருக்கின்றது என்று சொன்னார் வஷத்துடையவராக இருக்கின்றார் என்று பொருள் அந்த வஷத் என்பதற்கு மாற்றமான எதிரான ஒரு நிலை என்ன சொன்னால் உன்சத் அவருக்கு ஆதரவு தரக்கூடியவர்கள் அவரோடு இணங்கி பேசக்கூடியவர்கள் இணக்கமாக வாழக்கூடியவர்கள் அவருக்கு ஆதரவு தரக்கூடியவர்கள் எல்லாம் அவரோடு இருக்கின்றார்கள் அந்த உன்சத் என்ற வார்த்தையிலிருந்து பிறந்தது இன்சான் என்பது அப்படின்னு சொன்னா இன்சான் என்ற வார்த்தையே நமக்கு தெரிவிக்கின்றது எந்த மனிதனும் தனியாக வாழக்கூடாது இன்னொரு மனிதனோடு சேர்ந்துதான் வாழ வேண்டும் கூட்டாகத்தான் இருக்க வேண்டுமே தனித்திருக்கக்கூடாது என்னென்னு சொன்னால் இன்சான் உன்சத் என்பதிலிருந்து வந்ததினால் மனிதன் கூட்டாகத்தான் இருக்க வேண்டும் எல்லோரோடும் சேர்ந்துதான் இருக்க வேண்டும் என்பதை தெரியப்படுத்துவதற்காக வேண்டி இன்சான் என்று பெயர் வைக்கப்பட்டது என்பதாக மற்றொரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி இருந்தாலும் சரி இன்சான் மிக உயர்ந்தவன் அவன் தனித்திருக்க கூடாது பலரோடு சேர்ந்திருக்க வேண்டும் பல மனிதர்களுக்கும் உதவியாளராக அவன் இருக்க வேண்டும் என்பது அதன் மூலமாக தெரியப்படுத்தப்படுகிறது மனிதனை இப்படி களிமண்ணில் காய்ந்த களிமண்ணில் இருந்து படைத்தோம் தட்டினால் ஓசை வரக்கூடிய மண்ணில் படைத்தோம் ஜ படைத்தோம் மின்கபுலு அதற்கு முன்னால் இன்சானுக்கு முன்னால் ஜின்கள் படைக்கப்பட்டது குரான்ல ஆதாரத்தோடு இருக்கின்றது மனிதனுக்கு முன்னாலே ஜின்களை அல்லாஹால படைத்து விட்டான் அப்படின்னு மின்கபுலு அதற்கு முன்னால் மனிதன் படைக்கப்படுவதற்கு முன்னதாக ஜின்களை நாம் படைத்தோம் மின் நாரி சமூம் சமூட நெருப்பின் மூலமாக படைத்தோம் சமூகம் அப்படின்னு சொன்னா கரிக்க கரிக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம் உள்ள அது அசல்ல வந்து சமூகம் அப்படிங்கிறது கடுமையான சூடு உள்ள ஒரு காற்று அந்த காற்று ஒரு மனிதன் மீது பட்டால் அந்த மனிதனை அது நாசமாக்கிவிடும் அழித்துவிடும் அப்படிப்பட்ட காற்று கடுமையான உஷ்ணத்திற்கு பெயர் சமூகம் என்பதாக சொல்லப்படும் இன்னஹா நார் லா துகான் லஹா என்ற ஒரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றது அது ஒரு பியூர் நெருப்பு சுத்தமான நெருப்பு அதுல புகை கிடையாது புகையில்லாத நெருப்பு அப்படின்னா கடுமையான சூடு உள்ள நெருப்பு கடுமையான சூடு உள்ள நெருப்பின் மூலமாக இதற்கு முன்னால் ஜின்னை ஜின்களை நாம் படைத்தோம் என்ற சொல்லுகின்றனர் இப்போ ஆதம் அலிஸ்லாத்துக்கு முன்னதாக அதாவது மனிதர்கள் வாழ்வதற்கு முன்னதாக இந்த உலகத்திலே அறத்தில் சொல்லியிருக்கிறோம் இந்த பூமியிலே ஜின்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் நம்மை போன்று வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அல்லாஹாலாவுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்ததின் காரணமாக அனைவரையும் அழிப்பதற்காக அல்லாஹாலா உத்தரவிட்டார் அழிக்கப்பட்டார்கள் அந்த நேரத்தில் சில ஜின்கள் ஜின்னுடைய சில கூட்டத்தினர் அல்லாஹால தௌபா செய்தார்கள் மன்னிப்பு தேடினார்கள் நாங்கள் இனிமேல் திரிந்து வாழ்ந்து கொள்ளுகின்றோம் என்பதாக சொல்லி தௌபா செய்தார்கள் அந்த தௌபா செய்ததிலே அந்த ஜின்னுக்கு தலைவனாக இருந்த இபிலிஸ் மிக முக்கியமானவனாக இருந்தான் அவன் அல்லாஹாலுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டான் அதனால், அவன் வானுலகத்திற்கு அவன் உயர்த்தப்பட்டு விட்டான் மிகப்பெரிய அறிவாளியாக இருந்த காரணத்தால் அவனை வானுலகத்திற்கு அல்லாஹல்ல உயர்த்தி கொண்டான் மீதி உள்ள இந்த உலகத்தில் உள்ள ஜின்களையெல்லாம் அவர்களை பல பேரை அழித்தான் மீதி உள்ளவர்களை எல்லாம் கடல் ஓரங்களிலும் காடுகளிலும் மலைகளிலும் மரங்கள் அடர்ந்த இடங்களிலும் அவர்களை குடியிருக்க செய்து விட்டான் அல்லாஹால் ஆனால் அந்த ஜின்களுக்கு உணவு என்பது நம்முடைய உணவை போன்று அல்ல ரசுல்லாய் சல்லா அலுவலம் அவர்கள் அதை சொல்லுகின்றார்கள் இந்த எலும்புகளும் நீங்கள் சாப்பிட்டு போடக்கூடிய எலும்புகளும் அடுப்பு கறியும் ஜின்களுக்கு உணவாக ஆக்கப்பட்டு இருக்கின்றன என்பதாக சொன்னார் சில ஜின்கள் ஒரு தடவை ரசூல்லாய் சலா அலுவலாம் அவரிடத்தில் வந்து முறையிட்டனர் யார சூழலா உங்களுடைய உம்மத்தினருக்கு ஒரு செய்தியை நீங்கள் சொல்லிவிடுங்கள் எங்களுக்கு உணவாக பயன்படக்கூடிய இந்த எலும்புகள் இருக்கின்றனவே அந்த எலும்புகளை அசுத்தப்படுத்துகின்றார்கள் எலும்பு பட்டையாக இருக்கும் சில எலும்பு அந்த பட்டையாக இருக்கக்கூடிய எலும்பை எடுத்து தண்ணீர் இல்லாத காரணத்தினால் மண்கட்டிகளை கொண்டு அவர்கள் மலம் கழித்து விட்டு மண்கட்டிகளை கொண்டு சுத்தம் செய்வது வழக்கம் மண்கட்டிகளை கொண்டும் சுத்தம் செய்வார்கள் இந்த பட்டையாக இருக்கக்கூடிய எலும்பு ஓடுகளை கொண்டும் சுத்தம் செய்வார்கள் அவர்கள் மனிதர்கள் ஏன்னா அவர்கள் மலம் கழிப்பது என்பது நம்மை போன்று இருக்காது சாதாரணமாக ஒரு பேப்பரில் அல்லது ஒரு துணியில் அல்லது ஒரு மண்கட்டியிலே துடைத்தால் அது முழுமையாக சுத்தமாகிவிடும் அந்த அளவுக்கு தான் அவருடைய மனம் கழிக்கக்கூடிய நிலை இருந்தது அதனால எலும்புகளின் மூலமாகவும் சுத்தம் செய்தார்கள் சுத்தம் செய்துவிட்டு அந்த எலும்பை தூக்கி எறிந்து விடுவார்கள் இப்போ அந்த எலும்பை அந்த ஜின்கள் பயன்படுத்த முடியாது அதே போன்று அடுப்பு கரிகளையும் பயன்படுத்தினார்கள் சுத்தம் செய்வதற்காக அசுத்தத்தை சுத்தம் செய்வதற்காக அந்த ஜின்கள் வந்து ரசூலாய் சல்லா அலுவலிஸ்லாம் அவர்களிடத்தில் முறையிட்டனர் இப்படி செய்கின்றார்கள் உங்களுடைய உமத்தினருக்கு சொல்லுங்கள் என்பதால் ரசூலாய் சல்லா அலு சாஹாபா கிரகத்தில் ஒரு சொன்னார்கள் இந்த எலும்புகளும் அடுப்பு கறியும் ஜின்களுக்கு உணவாக இருக்கின்றன அவற்றை கொண்டு நீங்கள் உங்களுடைய அசுத்தத்தை சுத்தம் செய்ய வேண்டாம் என்பதாக சொன்னார் அதில் சகாபாக்கள் யாரும் செய்வது கிடையாது சரி எலும்பு ஜின்களுக்கு உணவாக இருக்குது அடுப்பு கறி உணவாக இருக்குதுன்னா எப்படி அடுப்பு கறியே திங்குதா எலும்ப திங்குதா அப்படின்லாம் நமக்கு தெரியாது சரி ஜின்கள் சாப்பிடட்டும் அப்படிங்கிறதுக்காட்டி எலும்பெல்லாம் அந்த காலத்தில் அப்படி செய்வாங்க விருந்து நடந்துச்சுன்னா நிறைய எலும்புகள் சேரும் அதை ஒரு கூடையில் அள்ளிட்டு போய் ஒரு சுத்தமான இடத்துல போட்டுருவாங்க இப்போ அதெல்லாம் யாரும் கவனிக்கிறதே இல்லை என்ன சுத்தமான இடத்துல போடுவாங்க இந்த எலும்புகளெல்லாம் ஜின்களுக்கு பயன்படுகின்றன உணவாக என்று சூழலாய் சொல்லி சொல்லி சொல்லி இருப்பதின் காரணமாக ஜின்கள் இதை சாப்பிடட்டும் என்பதாக சொல்லி சுத்தமான இடத்துல ஊருக்கு வெளியே உள்ள ஒரு காட்டுப்பகுதியில் ஒரு செடி கொடிகள் நிறைய இடத்துல கொண்டு போய் போட்டுடுவாங்க அந்த எலும்புகளையெல்லாம் ஆனால் காலையில் போய் பார்த்தீங்கன்னா அது அப்படித்தான் இருக்குது அந்த எலும்பு சாப்பிடலையே ஜின்னு என்ன ஆச்சு சாப்பிடாம போயிடுச்சா அர்த்தல்ல ஒரு கருத்து சொல்லது மட்டும் உணவாகல்லாகத்தால் அதனை ஆக்கி வைத்தார் இப்போ வல் ஜான் நகலக்கமாக ஜ்களை நாம் படைத்தோம் இதற்கு முன்னால் கடுமையான உஷ்ணமுள்ள நெருப்பில் இருந்து படைத்தோம் என்று அல்லாஹத்த சொல்லுகின்றான் இப்ப ஜின் அப்படின்னு சொன்னா யாரு சைதான் சொன்னா யாரு பொதுவாக ஒரு கருத்து முன்னாள் நிறைய பலதரம் சொல்லியிருக்கிறோம் சைதான் இபிலீஸ் இருக்கின்றானே இப்போ நம்ம யார சைதான் சொல்றோமோ இபிலிஸ் சொல்றோமோ அல்லாஹால சஜிதா செய்ய சொன்னா மறுத்தான் அவன் வந்து இபிலிஸ் அவன் அபுல் ஜான் ஜின்களுடைய தந்தை என்பதாக சொல்லப்படும் சில பேருடைய கருத்து அகர்த்தி அப்பாஸ் அலி அல்லாஹாலும் அவர்களும் சொல்லுகின்றார்கள் ஜின்களிலே ரெண்டு வகை உண்டு ஜின்கள் என்பது வேறு சைத்தான்கள் என்பது வேறு அப்படின்னு சொல்றாங்க ஜின் என்பது வேறு சைத்தான் என்பது வேறு ஆனால் பெரும்பாலான உலபாக்கருடைய கருத்து என்னவென்று சொன்னால் ஜின் ரெண்டும் ஒன்று யாரெல்லாம் ஈமான் கொள்ளவில்லையோ அவர்களுக்கு சைத்தான் என்பதாக சொல்லுவோம் ஈமான் கொண்டவர்களுக்கு ஜின் என்பதாக சொல்லுவோம் அல்ல ஜ்களிலே ஈமான் கொண்டவர்களும் உண்டு ஈமான் கொள்ளாதவர்களும் உண்டு சைத்தான்களிலே ஈமான் கொண்டவர்கள் கொண்டவர்கள் அறவே கிடையாது ஈமான் இல்லாதவன் தான் சைத்தான் பொதுவாக என்பதாக சைத்தான் என்றாலே குழப்பம் செய்யக்கூடியவன் அர்த்தம் அதனால யாராவது ஒரு மனிதனை பார்த்து சைத்தான்னு சொன்னால் கவச்சிக்க ஏன்னா குழப்பம் செய்கிறவன் அர்த்தம் குழப்பம் செய்கிற ஒரு ஆளை பார்த்து சைத்தான்னு சொன்னான் அசுல்லாய் சல்லா அலி சொல்லாம் அவர்களும் கூட பல தடவை பல பேர் சொல்லியிருக்கிறாங்க ஒரு தடவை ஆயிஷா அலி அல்லா தாலா அவர்களுடைய வீட்டில் இருக்கும்போது சஹாபாக்கிறது மத்தியில் இருக்கும்பொழுது ரசூல்லாய் சலாஹல் சொன்னார்கள் ஒரு சைத்தான் இப்பொழுது வரப்போகின்றான் அப்படின்னு சொன்னாங்க அதாவது ஒருத்தாள் அவராள் வந்தார் முனாஃபிதீன்கள் ஒரு ஆள் வந்தார் அவர் சைத்தான் என்பதாக ரசூல்லாய் சல்லாஹலும் குறிப்பிட்டேன் குழப்பம் செய்யறாங்க அறுத்தார் இப்போ ஷைத்தான் என்பது தீமைகளே நிறைந்தது அதில் நன்மைகள் ஒன்று கூட ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு ஆளுங்கூட ஒரு கருத்து கூட கிடையாது எல்லாமே தீமைகள் செய்யக்கூடியவர்கள் தான் அவங்க பேர் ஷைத்தான் ஜின்களிலே நல்லவர்களும் உண்டு கட்டவர்கள் உண்டு அதாவது பூமின்களும் உண்டு காஃபிர்களும் உண்டு ஈமான் கொண்ட சைத்தான்களும் ஜின்களும் உண்டு ஈமான் கொள்ளாதவர்களும் உண்டு அல்லாஹல்ல குரான்லேயே அதை சொல்லி காட்டுகிறான் உன்னால விளக்கத்தில் சொல்லியிருக்கிறார் கு ரசுல்லா சல்லிஸ்வல்லம் அவர்கள் மக்காவிலே ஒக்கால் என்ற சந்தைக்கு போனார்கள் சந்தை இருக்கக்கூடிய இடத்திற்கு போனார்கள் சுப்புகுடைய தொழுகையை தொழ சில சாஹபாக்கள் பின்னால் நின்று கொண்டிருந்தார்கள் தொழை முடித்தவுடனே ரசூல்லாய் ஐஸ்வல்லம் சொன்னார்கள் இந்த மாதிரி நான் இன்று தொழவைத்ததை ஜின்களும் வந்து இந்த தொழுகையிலே தொழுகையை கேட்டார்கள் இந்த கிரகத்தை கேட்டார்கள் ஓதியதை கேட்டார்கள் தங்களுடைய கூட்டத்தாரிடத்திலே சென்று இங்கே நடந்த விஷயங்களை சொன்னார்கள் என்பதாக முன்னால் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கின்றது அதனால அதற்கு பிறகு அந்த ஜின்கள் நாங்கள் ஈமான் கொண்டோம் நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் என்பதாக தங்களுடைய கூட்டத்தாரிடத்தில் சொல்லி நிறைய ஜின்கள் ஈமான் கொண்டதாக வரலாற்றிலே வருகின்றது ஆக ஈமான் கொண்ட ஜின்களும் உண்டு ஈமான் கொள்ளாதவர்களும் உண்டு ஆரம்பான ஜிங்களுக்கும் சேர்த்து சலாம் சொல்ல வேண்டும் என்பதாக ஒவ்வொரு மஸ்தீதிலும் மலக்குகளும் அவர்களையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதாக அதற்கு இன்னொரு கருத்தையும் கருத்தும் சொல்லுகின்றார்கள் இபிலேஸ் பின்னால் அந்த ஆயத்தவர்கள் முன்னாள் ஆதம் அலி சலாத்து சம்பவத்தினது சஜிதா செய்ய மறுத்தான் இபிலேஸ் மறுத்த பின்னாலும் அல்லாஹால அவனுக்கு சாபமிட்டு நீ இங்கிருந்து வெளியாகி விடு சொர்க்கத்திலே இருப்பதற்கு இந்த வானூலகத்தில் இருப்பதற்கு உனக்கு தகுதி இல்லை என்பதாக அல்லாஹால சொன்னால் பிறகு அவன் துனியாவுக்கு அனுப்பப்பட்டான் தூக்கி எறியப்பட்டான் என்பதாக இப்ப அவன் அந்த நேரத்தில் அல்லாஹாலத்தில் ஒரு வாக்குறுதி கேட்டான் எனக்கு நீ தவணை கொடுக்க வேண்டும் பின்னாலும் அல்லாஹால அடுத்த ஆயத்தில் சொல்லு தவணை கொடுக்க வேண்டும் மனிதர்கள் எல்லாம் எழுப்ப இரண்டாவதாக எழுப்பப்படக்கூடிய காலம் வரைக்கும் தவணை வேண்டும் அப்படின்னு கேட்டான் அதாவது என்னை மவுத்தாக்கவே கூடாது நான் உலகத்தில் நிரந்தரமாக இருப்பேன் இருந்து இந்த ஆதமுடை மக்களை எல்லாம் வழிகெடுத்துக் கொண்டே இருப்பேன் என்பதாக சொன்னான் அல்லாஹால குறிப்பிட்ட ஒரு நேரத்தை எதிர்ப்பு உனக்கு இந்த நேரம் வரைக்கும் தவணை உண்டு என்பதாக சொன்னான் அல்லாஹன் அதனால அந்த இபிலிஸ் தலை இபிலிசை தலைவனாக கொண்ட ஒரு பெரும் கூட்டம் இருக்கின்றது தலைவனாக தந்தையாக கொண்ட ஒரு பெரும் கூட்டம் இபிலிசுகள் அந்த இபிலிஸ் தலைவன் இருக்க அவனும் வரைக்கும் அவருடைய மாட்டார்கள் கூடியவர்களும் உண்டு இறக்கக்கூடியவர்களும் உண்டு நீண்ட காலம் அவர்கள் உயிர் வாழ்வார் நீண்ட காலம் உயிர் வாழ்வார் அவர்களிடத்தில் ஒரு ஜின் வந்தது ஒரு தடவை நான் ஆதம் அலி இஸ்லாம் அவருடைய காலத்தில் இருந்து இருக்கின்றேன் அதுக்கு முன்னால் இருந்தே இருக்கலாம் ஆதம் அலிசல்லாத்தையும் சொல்ற ஹாபியிலும் காபிலும் சண்டையிட்ட பொழுது ஒருவர் ஒருவரை கொலை செய்த பொழுது நான் பார்த்து கொண்டிருந்தேன் அப்படின்னு தென்னு சொல்லிச்சு நூ அலேஸ்வலாத்துடைய கப்பல் புறையாளத்திலும் நான் கலந்து இருந்தேன் அந்த வெள்ளப்பிரளத்தையும் நான் பார்த்து இருக்கின்றேன் இப்ராஹிம் அவர்கள் நெருப்பிலை தூக்கி போடப்படக்கூடிய நேரத்திலும் நான் அங்கு இருந்தேன் பார்த்தேன் மூசா அலி காலத்திலும் நான் இருந்தேன் ஈசா அலி சொல்லா காலம் வரைக்கும் இருந்தேன் இப்பொழுது தங்களிடத்தில் வந்திருக்கின்றேன் குரானில் இருந்து எதையாவது சொல்லிக் கொடுங்கள் என்பதாக அந்த ஜின்னு கேட்டது ரசூல்லாய் சல்லா அலி வல்லாம் அவர்கள் இதா ஏதாவது ஒரு சூறா அந்த சூறாவை சொல்லி கொடுத்தார்கள் எனக்கு இது போதும் என்பதாக சொல்லிவிட்டு அந்த ஜின் போய்விட்டது என்பதாக சொன்னார் அந்த ஜின் ஈமான் கொண்ட ஜின் மூமி ஜின் அது வந்தது இவ்வளவு காலம் ஆதம அலிஸ்லாத்திலிருந்து ரசூல்லாவுடைய காலம் வரைக்கும் இருந்தது என்பதாக சொல்லும் அதே மாதிரி நம்ம நாட்டில் பார்க்கிறோம் ஷா வலி உள்ளாது அலே ஹதீஸ் ரஹமத்துல்லா அலி டெல்லியில் இருந்தாங்க இந்தியாவுக்கு ஹதீஸை கொண்டு வந்தவர்கள் ஒரு இரநூறு இரநூத்தம்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக இருந்தார் அவங்க ஒரு ஜின்னை பார்த்துருக்கிறாங்க ஒரு ஜின்ன பார்த்தாங்க நேரடியாக பார்த்தாங்க அந்த ஜின்னை அந்த ஜின் அவங்க சொ அந்த ஜின்னு சொல்லியது ரசூல்லாய் சல்லா ஒரு ஹதீஸை நான் கேட்டேன் என்று சொல்லி அந்த ஹதீஸை அவர்களிடத்தில் சொல்லியேன் முன்னால் சம்பவம் சொல்லியிருக்கிறவங்களுக்கு அதாவது ஷா வலி உள்ளா தலவி ரஹத்துல்லாஹி அவர்கள் இரவு நேரத்தில் ரொம்ப நேரம் லை விளக்களக்க வச்சுக்கிட்டு அதிசகளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு நாள் பழைய வீடுகள் அடிச்சாங்க சில தினங்களுக்கு பின்னால் ஒரு நாள் இரவு அவர்கள் வீட்டிலே இருக்கும்போது ரெண்டு சோல்ஜர்கள் வந்த போலீஸ்காரங்க ரெண்டு பேர் வந்தாங்க உங்களை அரசாங்கத்தில் கூட்டு வர சொன்னாங்க அவங்களுக்கு ஒன்றும் விளங்கலை நான் என்ன குற்றம் செஞ்சேன் ஒன்றும் குற்றம் செய்யலை அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நீங்கள் அங்கே வந்து சொல்லி இங்கே பதில் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க கூப்பிட்டு போனால் இருட்டானு நேரம் இரவு நேரம் போயிட்டே இருக்கிறாங்க நீண்ட நேரம் போன பின்னால ஒரு இடத்துல நிறைய மனிதர்களாக இருந்தாங்க மனித உருவங்கள் நிறைய இருக்குது அதில் ஒரு அரசர் மாதிரி ஒருத்தர் ஒரு மேடையில் உட்காந்துட்டு இருக்காரு ஒரு சிம்மாசனத்தில் பெரிய நாற்காலியில் உட்காந்துட்டு இருக்கிறார் ரெண்டு பக்கம் மந்திரிமார்கள்லாம் இருக்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கிறாங்க நிறைய மனிதர்கள்லாம் நிறைய ஆள்கள்லாம் இருக்கிறாங்க இவர் அவர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ அந்த நாற்காலில் உட்கார்ந்துருந்த அந்த தலைவராக இருக்கக்கூடியவர் எங்களுடைய இனத்தில் ஒரு ஆள் உங்கள்ட்ட வந்த பொழுது அவரை அடித்து கொலை செஞ்சுருக்கிறீங்க அதனால கொலை குற்றம் உங்கள் சுமத்தப்படுகின்றது அதற்குரிய தண்டனையை நீங்கள் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொன்னார் அதாவது ஜிங்களது இது எங்கே எந்த இடம் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏதோ ஒரு இடத்துல நடந்தது சாவலி உள்ளா தலைவர் ராம்துல்லா அவர்களுடைய அந்த சம்பவத்தில் எடுத்துக்கின்றார் அப்போ அந்த ஜின்னு வந்து அந்த தலைவர் தலைமை ஜின்னு சொல்லுச்சு இந்த மாதிரி எங்கள் நான் யாரையும் கொலை செய்யவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க இல்லை அந்த பாம்பு வந்துச்சு அது ஜின்னு தான் நாங்கள் தான் எங்களுடைய ஆள் நீ அந்த பாம்பு அடிச்சிருக்கிறேன் அதனால் ரசூல்லா இல்ல அலி சொன்னாங்க ஒரு வீட்டில் பாம்பு வந்தால் அல்லாத்தாலும் சத்தியமாக நீ எங்களுக்கு யாருக்கும் தொந்தரவு செய்யாமல் வெளியே போயிடு அப்படின்னு சொல்லணும் மூணு தடவை சொல்லணும் என்னொரு அறிவிப்புல மூணு நாள் சொல்லணும் அது மீறி அது இருந்துச்சுன்னா அது பாம்புதான் அதை அடிச்சிடலாம் அல்லது அடையாளத்தை சொல்லுகின்றார்கள் அது ஜின்னாக இருந்தால் பெரும்பாலும் பா ஜின் வந்து பாம்பு வடிவத்தில் தான் அதிகமாக வருமா பாம்பு அந்த ஜின்னாக இருந்தால் அது வெள்ளி வெள்ளித்தடியை போன்று மினு மினுப்பாக அதனுடைய உடல் இருக்கும் போன்று வெள்ளித்தடிய போன்று மினுமனு இருக்கும் விளங்கொள்ளுங்கள் இது ஜின் என்பதாக அல்லாவின் சத்தியமாக எங்களுக்கு தொந்தரவு செய்யாத நீ வெளியே போயிடும் நீங்கள் அடித்து விடுங்கள் என்பதாக சொல்லுங்கள் மூன்று தடவை சொல்லுங்கள் அது மூன்று நாட்களுக்கு சொல்லுங்கள் பிறகு அடித்து விடுங்கள் என்பதாக சரி இங்க அவர்கள் அடித்தார்கள் ஜின் அந்த பாம்பு வந்து ஜின்னு இப்ப எங்களில் ஒரு ஆளை நீ அடிச்சு கொலை பண்ணிருக்க என்ன பண்றது அப்போ நான் அடிக்கவே இல்லை நான் சாக அடிக்கவே இல்லை யாரையும் அப்படின்னு நீ இந்த ஜின்ன பாம்பு அடிச்சேன் அது பாம்புன்னு தான் நினைச்சு அடித்தேன் நான் மனுஷன் இருந்தால் அடிக்க மாட்டினேன் நீங்கள் உங்கள் வடிவத்தில் வந்திருந்தா உங்கள் உருவத்தில் வந்திருந்தா நான் அடிக்க மாட்டேன் நீ வேறொரு தோற்றத்தில் வந்தாலும் நான் அடித்தேன் அப்படின்னு அந்த நேரத்தில் அந்த மஜிலிஸில் ஒரு வயசான ஜின் ஒன்று உட்காந்துருந்துச்சான் ஒரு ஆள் உட்காந்துருக்கார் சேரில் அந்த ஜின்னு என்ன பண்ணுச்சு நிறைய முடியெல்லாம் நரைச்சு போய் இந்த புருவத்துடைய முடிகளை எல்லாம் நரைச்சு போய் கண்களை மறைத்து கையால வந்து அந்த தலைவரிடத்துல ஜின்னு சொல்லிச்சான் நான் ரசூல்லாம ஒரு ஹதீஸ் இருக்கிறேன் இந்த ஹதீஸ் அவருடைய கிதாபில் கிடையாது எந்த கிதபிலையும் கிடையாது நான் ரசூல்லாய் சல்லா அலிஸ் அவர்களிடத்திலிருந்து கேட்டேன் அவருடைய மஜிலிசை என்று அந்த ஜின்னு சொன்னதுலாட்ட கேட்ட அந்த ஜின்னு இங்கே உட்கார்ந்து என்ன சொன்னாங்க மண் எவரேனும் ஒருவர் தன்னுடைய அசல் உருவம் அல்லாத வேறொரு உருவத்திலே கொல்லப்பட்டால் அந்த கொல்லுதல் அந்த ரத்தம் என்பது வீணானது அதுக்கு எந்த தண்டனையும் கிடையாது கொல்லப்பட்டது பாம்பு கொல்லப்பட்டதுன்னா பாம்புன்னு அடித்தார் அவர் மனுஷன் அடிக்கலை ஜின்னு அடிக்கலை அதனால அதுக்கு எந்த விதமான பரிகாரம் குற்றம் கிடையாது அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி உடனே கேஸு தள்ளுபடி செய்யப்பட்டது அவரை கொண்டு வந்து மரியாதையோடு கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க ஷா வலி உள்ளா ஜெஹ்லவி ராம்துல்லா அவர்களை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ இதில் ஷா வலி உள்ளா அவர்களுக்கு ரொம்ப பெரிய கவலையாக இருந்துச்சா நம்ம ரசூல்லாவுடைய காலத்தில் பிறக்கலையே அல்லது சஹாபாக்களையாவது பார்க்கக்கூடிய தாபியுடைய காலத்துல புறக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுவாங்களாம் அப்போ மறைமுகமாக வேறொரு வகையில ஒரு சஹாபியை பார்க்க கூடிய ஒரு சஹாபி ஜின் சஹாபியை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா தால எனக்கு தந்தான் என்பதாக சொன்னார் அந்த ஜின் சஹாபி சஹாபை பார்த்தா சாவலி உள்ளே தாபியாக ஆகிவிட்டார் என்பதாக சொல்லப்பட்டது சரி இப்படியெல்லாம் ஜின்கள் மாறு வட்ட உருவத்திலே தோற்றம் அளிப்பார்கள் சொல்லியிருக்கிறோம் நாய் பன்றி ரெண்டு உருவம் அல்லாத எல்லா உருவங்களிலும் மலக்குகள் வருவார்கள் நாய் பன்றி எல்லா உருவங்களையும் சேர்த்து மல ஜ்கள் வருவார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் ஜின்கள் மௌத்தாவார்கள் உயிரோகம் இருப்பார்கள் மௌத்தாகக்கூடிய நிலையம் ஏற்படும் அவர்கள் பிறப்பு இறப்பு எல்லாமே உண்டு சைத்தான்களுக்கு பிறப்பு உண்டு இறப்பு கிடையாது பிறப்பு என்பது உண்டு அதனால்தான் அவங்க பெருகிக்கிட்டே இருக்கிறாங்க எவ்வளவு சைத்தான்கள் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா இப்போ மனிதர்களை போன்று பல நூற்றுக்கணக்கான மடங்கு அதிகமான சைத்தான்கள் இருக்கிறாங்க அதிகமான சைத்தான்கள் அதனால தான் ரொம்ப பேரை வழிகடுத்துக்கிட்டு வல்லையாசலுக்கு வராமல் ஆக்கி போடுறான் வல்லாசலில் வர்றவங்க கூட தொப்பி போடாமல் கைலி கட்டாமல் வரக்கூடிய சூழ்நிலையே வந்துகிட்டு இருக்குது பார்க்கறோம் இதெல்லாம் சைத்தானுடைய வேலை நிறைய செய்திருக்கிறான் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் அது ஒரு கணக்கு சொல்கிறாங்க சவாஜர் கித்தாப்பில் சொல்கிறாங்க மனிதர்கள் அதாவது மிருகங்கள் மிருகங்கள் பறவைகளிலே பத்தில் ஒரு பங்கு மனிதர்கள் ஊர்வனங்களிலே பத்தில் ஒரு பங்கு இந்த மனிதர்களையும் மிருகங்களையும் சேர்த்தால் இவையெல்லாம் சேர்த்து ஊர்வனங்களிலே பத்தில ஒரு பங்கு இந்த மூன்று வகையான பிராணிகளையும் சேர்த்தால் உயிரினங்களையும் சேர்த்தால் சைத்தான்களிலே பத்தில் ஒரு பங்கு அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி சைத்தான் ஏராளமாக இருக்கிறாங்க அதில் எப்போ ஷ இப்ரா பாசுலி அல்லாத்தாலாம் சொல்லுகின்றார்கள் சைத்தான் என்பது ஒரு இனம் ஜின் என்பது இன்னொரு இனம் மனிதர்கள் என்பது வேறொரு இனம் மனிதர்களுக்குள்ளே அல்லாஹால எல்லா வகையான நன்மைகளை வைத்து படைத்தான் என்பதை சொல்லிக்கிறாங்க நெருப்பிலிருந்து படைத்ததாக அல்லாஹால சொல்லுகிறேன் படைத்த பின்னால் ஆதம அலேஸ்வலாத்தை படைத்தான் என்ன சொன்னான் என்பது பற்றியுள்ள விளக்கங்கள் முன்னாலும் இருக்கின்ற இந்த ஆயத்திலும் அல்லா தாலா சொல்றான் அடுத்த வாரம் சம்பந்தமான விளக்கங்களை பார்ப்போம்